ஸ்ரீமத் பகவத்கீதை அந்தர்யோகம் இது ஐந்தாவது அந்தர்யோகம் ஒவ்வொரு அந்தர்யோகத்திலையும் ஒரு அத்தியாயத்தை பார்க்குறோம் ஒரு அத்தியாயம் பாராயணம் பொழிப்புரை வாசித்தல் பிறகு அதனுடைய விளக்கத்தை சுருக்கமாக சொல்கிறோம் ஏற்கனவே நாலு அந்தர்யோகம் முடிஞ்சது இப்போ அஞ்சாவது அந்தர்யோகம் நாலு அத்தியாயத்துக்கு விளக்கத்தை சுருக்கமாக பார்த்துருக்கோம் பகவத்கீதை மனித சமுதாயத்திற்கு மிக மிக ஒரு முக்கியமான நூல் நாம் துன்பங்களையெல்லாம் விளக்கி ஆனந்தமாக வாழ வேண்டும் என்றால் கட்டாயம் அவசியம் பகவத்கீதை படிக்க வேண்டும் நம்மளுடைய இந்து மதத்தில் எத்தனையோ நூல்கள் இருக்கு அதெல்லாம் பூரா படித்து முடிக்கிறதுக்கு கால அவகாசம் பத்தாது கீதையை படிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா இதில் இளநூ இளனும் ஒரு ஸ்லோகம் இருக்குது கீதையில் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் பத்து மணி நேரம் பதினைந்து மணி நேரம்லாம் விளக்கம் சொல்லியிருக்காங்க விளக்க ஆசிரியர்கள் அவ்வளவு நேரம் கேட்குறதுக்கு முடியாதுன்னு அதெல்லாம் சுருக்கி ஒன்றாம் மணி நேரத்தில் ஒரு அத்தியாயத்துக்கு விளக்கத்தை சொல்கிறேன் இதனுடைய விளக்கத்தை நீங்கள் தெளிவாக பார்க்கணும்னா ஓங்காரந்த சாமியும் பேசியிருக்காங்க குருபுரானந்த சாமி ஃப்ரீயாக யூடியூப்லேயே ஃபுல்லாக போட்டிருக்கார் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் நீங்கள் போனீங்கன்னா அதில் விளக்கம் ஃப்ரீ விரிவான விளக்கத்தை நீங்கள் சும்மா கேட்கலாம் ஏற்கனவே நாலு அத்தியாயம் நாம் போட்டிருக்கோம் யூடியூப்பில் போட்டிருக்கோம் இதில் மூணு அத்தியாயம் வெறும் வாய்ஸ் மட்டும் இருக்குது ஒரு அத்தியாயம் வீடியோவோடு வந்திருக்கு நாலாவது அத்தியாயம் முழுசாக கேட்க முடியலன்னா கூட ஒரு நாளைக்கு எவ்வளவோ ப்ரோக்ராம் வச்சுருக்கோம் பத்து பத்து நிமிஷம் கேளுங்க இன்னைக்கு பத்து நிமிஷம் அடுத்த நாள் அதனுடைய தொடர்ச்சி பத்து நிமிஷம் அதுக்கடுத்த நாள் தொடர்ச்சி பத்து நிமிஷம் ஒரு வாரத்தில் ஒரு அத்தியாயத்தை கேட்டு முடிச்சிடலாம் சுருக்கமாக விளக்கமாக கேட்கணுன்னா இந்த குருபரானந்த சாமியுடைய யூடியூப்பில் போனீங்கன்னா வரும் அதை பார்த்து நீங்கள் விரிவாக கேட்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதற்காக நீங்கள் ஒதுக்கலாம் வாழ்க்கையில் திருப்பி திருப்பி கேட்க கேட்க விஷயங்கள் புரிஞ்சுக்கிற முடியும் அதனால் எல்லோரும் இந்த பகவத்கீதையை கட்டாயம் படிக்கணும் தேவையான ஒன்று இருக்குது நாலு அத்தியாயம் பார்த்துருக்கோம் மிகச் சுருக்கமாக அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லிவிட்டு அஞ்சாவது அத்தியாயத்தை ஆரம்பிக்கலாம் முதல் அத்தியாயத்தில் நான்கு விஷயங்கள் சொல்லப்பட்டது அர்ஜுன விஷாத யோகம் அர்ஜுனனை அர்ஜுனனுடைய துயரத்தை பற்றிய தலைப்பு எல்லாருக்கும் துயரம் இருக்குது அர்ஜுனனுக்கும் துயரம் வந்துச்சு அந்த துயரத்தை நீக்கிறதுக்கு தான் இந்த பகவத்கீதையை சொல்கிறார் பகவான் முதலில் போர்க்கல வர்ணனை சொல்லப்பட்டது போர்க்கலத்தில் இந்த பகவத்கீதை நடந்ததுனால் அங்கே என்ன சுச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல விவரித்தார் பிறகு அர்ஜுனனுக்கு பற்று வந்தது பற்றை தொடர்ந்து கவலை வந்தது கவலையை தொடர்ந்து மயக்கம் குழப்பம் வந்தது இது எல்லா மனிதருக்கும் உண்டு எல்லாருக்கும் பற்று இருக்குது கவலை பற்றுனாலதான் வருது கவலை எப்போ எல்லாம் இருக்கோ அப்பையெல்லாம் புத்தி தடுமாற்றம் வரும் கவலையோடு நம்ம எந்த படிமும் எடுக்க முடியாது இந்த மூன்று மனநிலை முதல் அத்தியாயத்தில் அர்ஜுனனுக்கு வருகிறது அது விளக்கப்பட்டது பற்று கவலை மயக்கம் இரண்டாவது அத்தியாயத்தில் அது சாங்கிய யோகம் கீதையினுடைய சாராம்சத்தை முழுவதுமாக மிக சுருக்கமாக அதில் சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாவது அத்தியாயத்தில் முக உரையாக சொல்வது மாதிரி அந்த ரெண்டாவது அத்தியாயத்தில் அர்ஜுனன் சிஷ்யனாக மாறுகிறான் யாருமே ஒரு விஷயத்தை ஒருத்தர் கேட்கணும்னா முதல்ல நாம் சிஷ்யனாக இருக்கிற தகுதி வேணும் குருவாக இருக்கிற தகுதி ரெண்டாவது எல்லாம் குருவாக இருக்கதையும் ஆசைப்பட்றாங்க சிஷ்யனாக இருக்க ஆசைப்பட்றதில்ல முதல்ல சிஷ்யனாக இருக்கணும் எனக்கு தெரியலைங்கிறத தெரிஞ்சுருக்கணும் முதல்ல குருக்கிட்ட சரணாகதி அடையணும் எனக்கு சொல்லுங்கன்னு கேட்கணும் இதுவரைக்கும் பகவான் கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு சொல்லலை இவன் சிஷ்யனாக மாறி சரணாகதி அடைந்து எனக்கு துன்பத்தை போக்கும் வழியை சொல்லுங்கள்னு கேட்கறான் எத்தனையோ வருஷம் கூட இருந்தார் சொல்லியிருக்கலாம் அப்போ என்ன பண்றாரு உபதேசத்தை ஆரம்பிக்கின்றார் எடுத்த உடனேயே என்ன பண்றாரு தத்துவ விஷயத்தை ஆரம்பிக்கிறார் ஆத்மான்னு என்ன நான் யாரு என்கிட்ட என்னென்ன தத்துவம் இருக்கு உடல்னு ஒன்று இருக்கு உடம்புக்குள்ள ஆத்மான்னு ஒன்று இருக்கு அழியாத ஒரு தத்துவம் இருக்கு அழியிற ஒரு தத்துவம் இருக்கு இதை ரெண்டை பத்தி சுருக்கமாக விலக்கி இதனுடைய தன்மைகளை புரிஞ்சுதான் நீ கவலைப்பட மாட்டே அப்படின்னு சொல்கிறார் இல்லை இது எனக்கு புரியலைன்னு சொன்னால் அடுத்த டாபிக் கர்மயோகத்தை ஆரம்பிக்கிறார் இது புரியலைன்னா நீ வாழ்கிற வாழ்க்கை எப்படி வாழ்கிறையோ அப்படி வாழு நான் சொல்கிற மனபாவனையோட வாழு நீ செய்கிற செயல் எது நிப்பார்ட்ட வேணாம் நீ எப்படி இருக்கியோ அப்படி இரு ஆனால் பாவனையை மாற்றிக்கிட்டு செய்யுன்னு சொல்லி கர்மயோகத்தை சுருக்கமாக சொன்னார் இந்த கர்மயோகத்தை சொன்னா மனப்பக்குவம் வரும் மனப்பக்குவம் வந்தால் ஞான தகுதி வரும் அப்போ ஞானத்தெல்லாம் அறைய முடியும் ஞானங்கிறது என்ன நான் யார் கடவுள் யார் இந்த உலகம்னா என்ன இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு முழுசா போகும் அதனால முதல்ல ஞானயோகம் சொன்னார் பிறகு கர்மயோகத்தை சொன்னார் பிறகு இந்த கர்மயோகம் செய்து ஞான அடைந்த பிறகு கிடைக்கக்கூடிய பலன் சொன்னார் அதில் என்ன பலன்னா இந்த உலகத்தில் வாழும் பொழுதே என்ன பிரச்சனை வந்தாலும் சந்தோஷமாக வாழ்வான் எவ்வளவு துக்கம் வந்தாலும் துக்கத்தை கண்டுக்கிறாமல் வாழ்வான் இறந்த பிறகு பிறக்க மாட்டான் இப்படி ரெண்டாவது அத்தியாயத்தில் நாலு விஷயம் அர்ஜுனன் சிஷியனாக மாறுதல் ஞானயோகம் கர்மயோகம் ஞான பலன் இந்த நாலு விஷயம் ரெண்டாவது அத்தியாயத்தில் சொன்னார் மூன்றாவது அத்தியாயத்தில் தலைப்பு கர்மயோகம் அங்கே சுருக்கமாக சொன்ன கர்மயோகத்தை விரிவாக விளக்கிறாரு மூணாவது அத்தியாயத்தில் அங்கே முதல்ல என்ன சொன்னார்னா இல்லறம் துறவரம் இரண்டு விதமான வாழ்க்கை முறையை பற்றி விளக்கி துறவரத்தை விட இல்லறமே நல்லறம்னு சொல்லி சொன்னார் இந்த அஞ்சாவது அத்தியாயத்தில் அந்த டாபிக் தான் வருது முக்கியமாக அந்த டாபிக் மூணாவது அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் சொன்ன டாபிக் அஞ்சாவது அத்தியாயத்தில் முக்கியமாக வருது இப்போ சொல்லப்போகிற அத்தியாயத்தில் இல்லறமே நல்லறம் இரண்டு விதமான வாழ்க்கை முறையை சொன்னார் பிறகு கர்மயோகத்தை எப்படி செய்வதுன்னு சொன்னார் அதர்மமான காரியத்தை செய்யக்கூடாது தர்மமான காரியத்தை செய்யணும் நம்மளுடைய கடமைகளை எந்த பாவனையுடன் செய்ய வேண்டும் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து அதனால் வடக்கூடிய பலனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவனையுடன் செய்வது கர்மயோகம் விரிவாக பார்த்துருக்கோம் பிறகு லோகசங்கரகன் ஒரு தலைப்பு சொன்னார் உலகத்தை நல்வழிப்பொடுத்துதல் பொருட்டு கர்மயோகம் செய்வதே ஆக வேண்டும் ஒரு அம்மா வந்து நல்லபடியாக நல்லா நடக்கணும் ஏன் தெரியுமா தான் குழந்தை நல்லா வரணும் அது எப்படி நடக்கும் முதல் குருவே ஒரு வீட்டில் ஒரு குழந்தைக்கு குரு யாருன்னா அம்மா தான் ரெண்டாவது அப்பா அந்த குழந்தையை நல்லா நடத்தினோம்னா அம்மா எப்படி நடந்துக்கணும் அப்பா எப்படி நடந்துக்கணும் ஒரு சமுதாயத்தை நல்லா நடத்துனோம்னா அங்கே தலைவர் எப்படி நடக்கணும் இப்படி லோக சங்கரகம்னா உலகத்தை நல்வழிப்படுத்துதல் பொருட்டு எல்லோரும் கர்மத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி லோக சங்கரகம்னு ஒரு தலைப்பில் சொன்னார் பிறகு கர்மயோகம் செய்வதற்கு தடையாக இருப்பது எது என்றால் அதர்மமான ஆசை தேவையற்ற கோபம் இது ரெண்டும் கர்மயோகம் செய்ய தடையாக இருக்கும் இதையெல்லாம் நீ வந்து நீக்கிட்டு கர்மயோகத்தை செஞ்சேன்னு சொன்னால் ஞான தகுதி கிடைக்கும் மூணாவது அத்தியாயத்தில் நாலு தலைப்பு ஒன்று இரண்டு விதமான வாழ்க்கை முறை இல்லறம் துறவரம் அதை பற்றி சொன்னார் கர்மயோகத்தை பற்றி சொன்னார் பிறகு லோக சங்கரகம் உலகத்தை நல்வழிப்படுத்துதல் பொருட்டு செயல் செய்வது எப்படின்னு சொன்னார் நாலாவது கர்மயோகத்திற்கு தடையும் அதை நீக்க உபாயமும் கர்மயோகத்திற்கு தடை அளவற்ற அளவுக்கு அதிகமான ஆசை அதர்மமான ஆசை தேவையற்ற கோபம் இதை நீக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் கடவுளை லட்சியமாக கொண்டு ஆத்மாவை லட்சியமாக கொண்டு செயல்களை செய்ய வேண்டும் இது மூணாவது அத்தியாயம் நாலாவது அத்தியாயம் போன அந்தர்யோகத்தில் பார்த்தோம் அதில் நாலு தலைப்பு அவதார தத்துவம் கடவுள் ஏன் அவதாரம் எடுக்கிறார் தர்மத்தை காக்க அதர்மத்தை அளிக்க நாமளும் பிறக்கிறோம் கடவுளும் பிறக்கிறார் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் சொல்லப்பட்டது அவர் எப்படி பிறக்கிறாரு நாம எப்படி பறக்கிறோம்னு சொல்லி பிறகு முக்கியமான தலைப்பு அந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு ஞான கர்ம சந்யாச யோகம் அந்த தலைப்பையினுடைய விளக்கத்தை அந்த அத்தியாயத்தில் சொன்னார் கர்ம சந்நியாசம் செயலை துரத்தல் சந்நியாசம்னா துரத்தல் கர்மம்னா செயல் ஞான கர்மம்னா அறிவினால் செயலை துரத்தல் குடும்பத்திலிருந்துக்கிட்டு எல்லா கடமையும் விட்டு வர முடியுமா வர முடியாது அதனால புத்திபூர்வமா செயல் செய்ததும் எப்படி செயல் செய்யாமல் இருப்பது அதில் ரெண்டு விஷயம் பார்த்தோம் கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தில் கர்மத்தையும் காண் பார்ப்போன் மக்களுள் செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கும் செய்யாதவன் ஆயிடலாம் எந்த பாவம் நம்மளை பாதிக்காது ஞானத்தோட ஆத்மா செயல் செய்யாது அனாத்மா செயல் செய்யுங்கிற புத்தியோட செஞ்சா பார்த்தா இன்னொரு விஷயம் சொன்னார் பிரம்மா அர்ப்பணம் ஒரு ஸ்லோகத்தை பார்த்தோம் என்ன செஞ்சாலும் சரி கடவுளை நினைச்சு செய்யுபவன் நான் பிரம்மன் கடவுள் செய்கின்ற செயல் பிரம்மன் செயலுக்கு பயன்படுத்துகின்ற கருவி பிரம்மன் அந்த செயல்படுகின்ற இடம் பிரம்மன் அந்த செயலினால் வரக்கூடிய பலனும் பிரம்மன் எல்லாம் கடவுள் மயமாக்கிற நானும் கடவுள் செய்பவனும் கடவுள் செய்கின்ற செயலும் கடவுள் செயலுக்கு பயன்படுத்துகிற கருவியும் கடவுள் செய்கின்ற இடமும் கடவுள் அதனால் வரக்கூடிய பல பலனும் கடவுள் இங்கே பிரம்மனுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் எல்லாவற்றுக்கும் ஆதாரமான தத்துவம் இது ஞான கர்ம சந்நியாச யோகம் பிறகு ஞானத்தை அடைவது எப்படிங்கிறதுக்கு ஒரு பன்னெண்டு சாதனை சொன்னார் அதில் பதினோரு சாதனை மனதை பக்குவப்படுத்துவதற்கு உணவு தயாரிக்கிறது மாதிரி சாப்பாடு தயாரிக்கிறது காய்கறி வாங்கணும் எல்லாம் ரெடி பண்ணி சமைச்சு வைக்கிறது வரைக்கும் பதினோரு சாதனை அதில் முக்கியமாக தானம் தவம் தானம் பண்றது ஒரு முக்கியமான சாதனை தவம் பண்றது ஒரு முக்கியமான சாதனை உணவு கட்டுப்பாடுங்கிறது ஒரு முக்கியமான சாதனை இதெல்லாம் பண்ணி பழகனா தகுதி வந்துடும் பிறகு ஞான யோகம் தத்துவத்தை புரிவதற்கு சாப்பிட்றது மாதிரி தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது இதையெல்லாம் சொன்னாரு ஞானத்தை அடைய சாதனங்கள்னு சொல்லி பிறகு ஞான பலன்னு சொல்லி மோக நாசம் பாபநாசம் கர்ம நாசம்னாரு அறியாமை அடியோடு அழிந்துவிடும் இந்த ஞானம் கிடச்சா எனக்கு இன்னொன்று இப்போ தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையே வராது போது எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுங்கிறது எல்லாம் தெரிஞ்சுக்கிச்சுன்னா நிறைவாயிடும் புத்தியில் செயல் செய்தும் செய்யாத அவன் ஆகிறான் அதனால் செயலுங்கிறதுனுடைய அவனுடைய கர்மம் ஒரு பாப புண்ணியம் இருக்காது பூர்வ ஜென்ம கர்மம் இந்த ஜென்ம கர்மம் இப்போ செஞ்சது இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாம் அழிஞ்சு போயிருமான் பாப நாஷம் அந்த கர்மம் அவனுக்கு பாபமும் வராது புண்ணியமும் வராது ஏன்னா புண்ணியம் வந்தால் திருப்பி சொர்க்கத்துக்கு போயிடுவான் புண்ணியமும் வராது அதனால பிறக்க மாட்டான் இங்கேயும் சந்தோஷமா இருப்பான் இது பலன் அப்போ நாலாவது அதிகாயத்தில் என்னென்ன பார்த்தோம் கடவுளுடைய அவதாரத்தை பற்றி பார்த்தோம் ஞான கர்ம சந்யாசம் அறிவினால் செயல் செய்யாமல் இருப்பது எப்படி செயலை துரத்தல் எப்படி அது அது அத்தியாயத்தினுடைய தலைப்பே ஞானகர்ம சன்னியாச யோகம் பிறகு ஞானத்தை அடைவதற்கு பனிரெண்டு சாதனங்கள் சொன்னார் பதினொன்று மனதை பக்குவப்படுத்த ஒன்று ஞானத்தை அடைய பிறகு ஞான பலன் மூன்று விதமான பாவங்களும் நாசமடைந்து இங்கேயும் ஆனந்தமாக இருப்பான் இறந்த பிறகு பிறக்கவும் மாட்டான்னு சொல்லி நாலு விஷயத்தை சொன்னார் இப்போ அஞ்சாவது அத்தியாயம் ஆரம்பிக்க வேண்டும் பத்து நிமிஷத்தில் நாலு அத்தியாயத்தை சுருக்கமாக சொல்லியிருக்கேன் இப்போ அஞ்சாவது பார்க்கலாம் இந்த அத்தியாயத்துக்கு பேர் சந்நியாச யோகம் இந்த புஸ்தகத்தில் மட்டும் கர்ம சந்யாச யோகம் இருக்கும் இது கோரக்கூர் பரிசல் நமக்கு கையில் கொடுத்துருக்க புத்தகத்தில் ரெண்டும் ஒன்று தான் அதில் பொதுவாக சந்யாச யோகம் சந்நியாசம்னு என்னன்னா சம்ன சம் நீ ஆசம் ஆசக பிரிச்சம்னா சம்ன நன்கு நீனா நிச்சயமாக ஆசகன்ன தூக்கி எறிதல் விட்டு விடுதல் துரத்தல் நன்கு நிச்சயமாக விட்டு விடுதல் சந்நியாசம் கர்மன்ன செயல் செயலை நன்கு நிச்சயமாக விடுவது ஒரு சாமியார் இருக்கிற லட்சணமே கடமையை துறக்கிறது எல்லா கடமையும் விட்டு போட்டு வந்து உட்கார்றது கடமைங்கிறது செயல்கள் கர்மம் உண்மையிலே செயல்களை சன்னியாசம் சொன்னால் உள்ளத்தாலும் விடணும் உடலாலும் விடணும் ரெண்டு நாளையும் விடுறதே துறவு சரிங்க சாமி துறவு பற்றி சொல்லியிருக்கு சன்னியாச யோகம் இது வரைக்கும் நாளத்திய நடத்துனீங்க ஓகே இங்கே யார் சாமியார் இருக்கா நீங்கள் ஒருத்தர் தான் இருக்கீங்க அதை பற்றி தெரிஞ்சு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் சந்தேகம் வரலாம்ல சன்னியாச யோகம் எல்லாம் இல்லாதத்தார்களாக இருக்கோம் எங்களுக்கு போய் சன்னியாசத்தை எதுக்கு சொல்கிறீங்க சந்யாசத்தை பத்தி சொன்னாத்தியாசம் வாங்க மாட்டேங்க சன்னியாசம் வாங்குவது சுலபம் அல்ல சன்னியாசம் எவ்வளவு கடினம் சொல்ல போறார் இல்லறமே நல்லறம் சொல்ல போறார் ரெண்டையும் கம்பேர் பண்ணாதான குடும்ப வாழ்க்கை எவ்வளவு உத்தமம் தெரியும் சன்னியாசத்தை பத்தி தெரிஞ்சு இல்லறத பத்தி தெரிஞ்சாத இல்லறமே உத்தமம் தெரியும் அதுக்காக பத்தி பத்தி சொல்றாரு உள்ளத்தாலும் உடலாலும் முழுமையாக துறப்பதுவே சன்னியாசம் அது ரொம்ப கடினமானது சில பேர் உடலில் திறந்துட்டு வந்துடலாம் மனசுக்குள்ளே எல்லா ஆசைகளும் உள்ளுக்குள்ளே அப்படியே அடங்கி ஒழுங்கி கிடக்கும் எப்போ வெளிப்படுதுன்னு சொல்ல முடியாது ரிஷிகேஷ் ஆசிரமத்தில் அங்கே வரிசையில் சாப்பாடு போடுவாங்க சாமியாரெல்லாம் வந்து வரிசையில் நின்றுட்டு இருக்காங்க சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு சாமியார் மட்டும் வேகமாக முன்னாடி வந்துட்டார் வந்து எனக்கு போடுங்க அப்படிங்கிறார் வரிசையில் நில்லுங்கன்னு எல்லோரும் சொல்லுவாங்க நான் வரிசையில் நிற்க மாட்டேன் எனக்கு முன்னாடி போடுங்க நான் எல்லா சாமியாரும் போது நினைச்சியா நான் ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் அதெல்லாம் வேணாம்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கேன் என்ன எனக்கு வரிசையில் நிற்க சொல்கிறீங்கன்னாரான் திறக்கலை அவர் இன்னும் நான் வேலை பார்த்தேன் அந்த புத்தி ஒரு லட்சம் வாங்கினேங்கிற புத்தி உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கு உடலால் திறந்துட்டாரு உள்ளத்தால் நான் ஒரு லட்சம் என்ன எல்லாரையும் நினைக்கிறேங்களா என்ன அர்த்தம் சார் லட்சணமே இல்லைங்க நடந்தது இது அப்ப சந்யாசம்னா உள்ளத்தாலும் உடலாலும் துறப்பது தான் சந்யாசம் பொதுவா சொல்ற இங்க கர்ம சந்யாச யோகம் செயலை நன்கு விடுதல் அப்படிங்கிற தலைப்பு இங்க நிச்சயமாக விடுதல் உள்ளத்தாலும் உடலாலும் விடுதல் இது தலைப்பினுடைய பொருள் இந்த அத்தியாயத்தில் நாலு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு மூணாவது அத்தியாயத்தில் சொன்னது மாதிரி இரண்டு விதமான வாழ்க்கை முறை நிஷ்டாத்வயம் இல்லறம் துறவரம் அதை பற்றி சொல்றாரு சாஸ்திரம் நாலு சொல்லுது நாலு தர்மம் சொல்லுது இல்லறம் துறவரம் பிரம்மச்சரியம் வானப்பிரஸ்தம் நாலு சொல்லுது இங்கே இல்லறத்தையும் துறவரத்தையும் மட்டும் சொல்கிறார் பிறகு நாம் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய சாதனைகள் இரண்டு சாதனத்வயம் கர்மயோகம் ஞான இந்த ரெண்டையும் இல்லறமாக இருந்தாலும் செய்யணும் துறவரமாக இருந்தாலும் செய்யணும் இந்த ரெண்டு சாதனையும் கட்டாயம் செஞ்சு ஆகணும் பிறகு அது இல்லறமோ துறவரமோ இந்த ரெண்டு சாதனை ஒழுங்காக செஞ்சோம்னு சொன்னால் ரெண்டு பலன் கட்டாயம் கிடைக்கும் முக்தித்வயம் அதாவது ஜீவன் முக்தி விதேக முக்தி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அடையக்கூடிய ஆனந்தம் இறந்த பிறகு பிறவா நிலை இரண்டு பலன் கிடைக்கும்னர் பிறகு நாலாவது விஷயம் தியானத்திற்கான விதை அடுத்தம் தியான யோகம் அதற்கு ஒரு அடித்தளமாக சில கருத்து சொல்கிறார் நாலு கருத்து இரண்டு விதமான வாழ்க்கை முறை இரண்டு விதமான சாதனைகள் இரண்டு விதமான மோட்ச பலன் தியானத்திற்கான அடித்தளம் இந்த நாளும் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் இப்போ இரண்டு விதமான வாழ்க்கை முறை என்ன வாழ்க்கை முறை நிஷ்டாத்வயம் இல்லறம் புறவரம் ரெண்டையும் பற்றி பொதுவாக சில கருத்து பார்க்கலாம் இந்த அத்தியாயத்தில் இல்லறத்தை கர்ம யோகம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி சொல்கிறாரு யோகியர்கள்ங்கிறாரு இல்லறவாசிகளை யோகியர்கள்ங்கிறார் சன்னியாசிய கர்ம சன்னியாசிங்கிறாரு சாங்கியர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் நம்ம பொழிப்புரை படிக்கும்போது தெரியும் யோகியர்கள் யோகியர்கள்னா இல்லறவாசி சாங்கியர்கள்னா துறவிகள் சாஸ்திரத்தில் நாலு விதமான வாழ்க்கை முறை சொல்லியிருக்கு பிரம்மச்சரியம் மாணவ பருவம் இல்லறப் இல்லறம் வான பிரஸ்தம் ரிட்டைர்மெண்ட் ஓய்வு சந்நியாசம் எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்துடுது நான்கு விதமான வாழ்க்கை முறை சொல்லப்படுகிறது இங்கே ரெண்ட மட்டும் ஆராயிறார் இல்லறத்தையும் துறவரத்தையும் மனித வாழ்க்கையின் லட்சியமே என்னன்னு சொன்னால் மோக்ஷந்தான் ஒரே லட்சியம் மோக்ஷம் மோட்சம்னா செத்தப்பறை போகிறதில்ல மோட்சத்துக்கு நிறைய பேர் தப்பாக அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே இருக்கிற பொழுதே உலகத்தில் இருக்கும்போதே கஷ்டம் இல்லாமல் துன்பமெல்லாம் வரும் பொழுது அதை எப்படி சமாளித்து ஆனந்தமாக வாழ்றதுங்கிறது மோட்சம் அப்படின்னு முடிஞ்சிச்சுன்னா அவன் இறந்த பிற மீண்டும் பிறக்க மாட்டான் துன்பம் வரும்போது சிரிங்க என்று சொல்லி வச்சான் வள்ளுவனும் சரிங்கன்றிருக்கார் ஒரு பாட்டில் இடுக்கன் வருங்கால் நகுக அதனை அடுத்தூர்வது அகுதொப்பது துன்பம் வரும் பொழுது சிரிக்க முடியும் இந்த ஞானம் வந்தால் சிரிச்சுக்கிட்டே காரியம் பார்க்க முடியும் துன்பம் வராத மனுஷ உலகத்தில் ஒருத்தனும் கிடையாது இந்த ப்ராப்ளம் இஸ் யூனிவர்சல் ப்ராப்ளம் ஒரு ஆள் நீங்கள் காமிக்க முடியாது நான் வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருந்தேன் ஆனால் பிரச்சனைகள் எல்லாருக்கும் வரும் ப்ராப்ளம் இஸ் யூனிவர்சல் தான் அந்த பிரச்சனையில் இருந்து நம்ம எப்படி சந்தோஷமா வாழ்றதுங்கிறது நம்ம முக்கியமான கருத்து அதுக்கு தான் இதெல்லாம் படிக்கிறோம் அப்படி படித்து புரிஞ்சுக்கிட்டோம்னா இப்பயும் சந்தோஷமாக வாழலாம் இறந்த பிறகும் பிறக்காமல் இருக்கலாம் பிறவிங்கிறது பெருங்கடல்ங்கிறார் வள்ளுவர் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதாருங்கிறார் பெரிய கடல் அது அதை நீந்துறதுக்கு இந்த சாதனையை செஞ்சாத்தே முடியும் இல்லாட்டி மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து இறக்கணும் உள்ளாகி பூடாகி புழுவாகிங்கிறார் மாணிக்க பிறந்து இழை எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்கிறார் அவ்வளவு பிறப்பு பிறந்துகிட்டு இருக்குமா அதை நீக்கணும்னா இந்த சாதனையை செய்யணும் பிறகு இல்லறத்தில் இருந்துக்கிட்டு மோட்சத்தை அடையலாம் துறவியா இருந்து மோட்சத்தை அடையாதவன்னு இருக்கலாம் இல்லறத்துல இருந்து ஞானியாகவும் இருக்கலாம் அஞ்ஞானியாகவும் இருக்கலாம் துறவரத்துக்கு போய் ஞானியாகவும் இருக்கலாம் அஞ்ஞானியாகவும் இருக்கலாம் மோட்சத்துக்கு காரணம் ஞானம்தான் இல்லறமோ துறவரமோ கிடையாது எந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஞானத்தை அடைய முடியும் மோட்சத்தை அடைய முடியும் அதற்கு வாழ்க்கை முறை முக்கியமல்ல சாதனை முக்கியம் கர்மயோகம் செய்யணும் ஞான யோகம் ஞானம் வந்தாச்சுன்னா அவன் இல்லறமோ துறவரமோ புலையனுக்கு ஞானம் வந்துச்சு சங்கர சங்கராச்சாரியர் ஒரு புலையன் வந்து வர்றான் சங்கராச்சாரியர் வந்து புளையன் வர்றான் ஓரப்போ ஓரமோன்னு சொல்லும் உடம்ப போ அஞ்சு சுலகம் சொல்றான் ஒரு புளையம் ஞானத்தோடு நம்ம அப்ப இல்லறமோ துறவரமோ ஞானத்திற்கு தடை கிடையாது நாம் எப்படி வாழ்கின்றோம் எந்த அறிவை பெறுகின்றோம் என்பதை பொறுத்துத்தான் மோட்சம் ஞானம் என்பது கிடைக்கும் பற்றத்த நிலைதான் ஞானத்திற்கு காரணம் இப்ப இல்லறத்தில் மனைவி மக்கள் வீடு எல்லாருமேலேயும் பற்று இருக்கு சாமியாரா போனால் அவருக்கு அவர் போடுற ட்ரெஸ்ஸில் அந்த கௌபீனத்தில் பற்று வந்துருமா அந்த ஒரு கௌபீனம் இருப்பாருங்க அதில் பற்று வந்துருமா சாமியாருக்கு ஹண்ட்ரட் பை டூ ஹண்ட்ரடுக்கேன் ஒன் பை டூக்கு என்ன வித்தியாசம் இருக்கு நூறு பை இரநூறு ஒன் பை டூ என்ன வித்தியாசம் இருக்கு பற்று இருந்தால் டூ ஹண்ட்ரட் பை பற்று இருந்தால் ஒன் பை டூங்கிறது சன்னியாசம் ரெண்டு ஒரேன்னு ஒன்று தானே ஒரே மதிப்பு தானே இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் பை ஹண்ட்ரட்னு வச்சுக்கோங்க ஐநூறு பற்று இருக்குது இல்லைடத்தானுக்கு நூறு பற்று இல்லாமல் இருக்கான் சன்னியாசிக்கு அஞ்சு பற்று இருக்குது ஒன்றில் பற்று இல்லை ரெண்டும் ஈக்குவலாகத்தான் இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் பை ஹண்ட்ரடம் ஃபைவ் பை ஒன்றும் ஈக்குவல் தான் ஒன்று தானே நான் சாமிஜி கூட போயிருந்தேன் அப்போ தான் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அங்கே பார்த்தா ஆசிரமம் பெரிய மடம் காலேஜு ஸ்கூல் எல்லாம் நிறையா இருக்குது சாமியிட்ட அப்போயே கேள்வி கேட்டேன் சாமி எங்களுக்கு மனைவி மக்கள் நான் இல்லாத வந்தால் வந்தேன் எங்களுக்கு எல்லாருக்கும் கற்று இருக்குது நீங்கள் இவ்வளோ பெரிய ஆசிரமத்தில் இருக்கிறீங்க இங்கே காலேஜு இந்த மாடு நூறு மாடு இருக்குது நூறு ஏக்கர்னால இதில் பற்று வராதா அப்படின்னு கேட்டேன் வந்தால் அதுவும் கிரகஸ்தந்தான்ட்டார் அப்படி வந்துச்சுன்னா நாங்களும் நீங்களும் ஒன்று தான்ட்டார் சாமிஜி இதில் எப்போதான் அந்த போக தயாராக இருப்பான் நீங்கள் போக மாட்டீங்க அதே வித்தியாசம்னார் ஒரு ஒருத்தரை வந்து என்ன பண்ணியிருக்கார் ஒரு சாமி ஒரு சிஷ்யனை ஒரு சன்னியாசி அந்த ராஜாட்ட போய் கற்றுட்டு வான்னு ஒரு அரண்மனைக்கு அனுப்பிச்சி நீ போய் ஞானத்தை அந்த ராஜாட்ட போய் கற்றுட்டு வானாரான் எங்கே அரண்மனைக்கு போய் சொல்கிறார் இவர் அப்படின்னாரு நீ போ அப்படின்னு இருக்காரு அங்கே போயிருக்க அங்கே பார்த்தா எப்போ பார்த்தாலும் ஆடல் பாடல் போகங்கள் நல்ல உணவு அதுவும் பெரிய ஒரே சுக இருந்திருக்கு நம்ம குருவுக்கு ஒன்றும் புத்தி இல்லை இங்கே போய் அனுப்பிச்சி விட்டுருக்காரு அவர் நினச்சிருக்காரு அந்த சிஷ்ய சாமியார் பிறகு என்ன பண்ணாராம் அந்த ராஜா வந்து நிறைய சாப்பாடெல்லாம் கொடுத்துருக்காரு நல்லா அவருக்கு என்னென்ன வேணுமோ அவ்வளோ கொடுத்துருக்காரு எங்க தேவையில்லாத இடத்துல இருந்து மாட்டிக்கிட்டேன் இங்கே இருந்தால் நம்மளுக்கு எப்படி ஆசையெல்லாம் போகும் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டே இருந்திருக்காரு சரி ராஜா வந்து நான் அன்னைக்கு ஆற்றுல குளிக்க போகிறேன் வர்றீங்களான் இருக்கார் பக்கத்தில் நதி ஓடுதான் குளிக்க போயிருக்காங்க குளிக்க போன உடனே குளிச்சுக்கிட்டு அரண்மனை தீ இவன் என்ன பண்ணியிருக்கான் அந்த சாமி அந்த சன்னியாசி அந்த சின்ன சன்னியாசி ஏன் வேஷ்டி துண்டு ஒன்றுமே இருக்குது அது அங்கே இருக்குது இப்போ எடுக்கணும் தீ பிடிச்சி எது எப்போன்னு வராமல் ராஜா மெதுவாக எந்திரிச்சு தொடர்ச்சிக்கிட்டே வந்தாரான் திரும்பி பார்த்துருக்கீங்க அவர் வரலை பொதுவாக வந்திருக்காரு என்ன தீப்பிடிச்செறியுது நீக்கி பாட்டுக்கு இருக்கீங்க சிரிச்சாரன் அவர் என்ன செய்ய முடியும் எல்லாம் பார்ப்பாங்க பெஷாம போவாங்க அப்படின்னா அப்போதான் புரிஞ்சான் நம்மளுக்கு போட்டிருக்க ஒரு வேட்டி சட்டம் மேலே பற்றிருக்க ஒரு அரண்மனை மேலே பற்ற பதற்றப்படாமல் இருந்திருக்காரு அவர் இவன் வேம் போட்ட வேட்டி சட்டி எரிஞ்சுக்கோன்னு ஓடி ஆடுறான் உண்மையிலே இங்கே யார் கிரகஸ்தான் இந்த சாங் அப்போ தான் புரிஞ்சேன் குரு சரியான நடத்துக்கிட்டே அனுப்பிச்சிருக்காரு நம்ம கற்றுக்கிறதுக்காக அனுப்பிச்சுருக்காருன்னு சொல்லி புரிஞ்சேன் அதனால் பற்று இல்லாமல் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இல்லறத்தில் இருந்தாலும் துறவரத்தில் இருந்தாலும் இரண்டும் ஒன்று தான்ங்கிறார் ரெண்டு விதம் இருக்குது துறவரத்துலேயும் ரெண்டு விதம் இருக்கு அதுக்கு மேலேயும் இருக்குது இல்லறத்தில் ரெண்டு விதம்னா கர்மி கர்ம யோகி ஒருத்தர் வந்து சுயநலத்தோட தான் குடும்பம் மனைவி தான் மக்கள் வாழனும் வளம் எல்லாம் அதுக்காக வேலை செய்கிறான் கர்மயோகம் படி செய்யலை அவனுக்கு கர்மயோகம்னா என்னன்னே தெரியாது நல்லா சம்பாதிக்கணும் சந்தோஷம் அதர்வமாக சம்பாதிக்கலை அதர்வமாக இல்லை அடுத்தவனுக்கு கெடுதல் பண்ணலை நல்லவனாகத்தான் இருக்கான் ஆனால் சுயநலம் ஜாஸ்தி பொதுநலம் கம்மி இவனுக்கு பேர் கருமின்னு பேர் கரும்பின்னு அந்த கஞ்சத்தனை பிடிக்கிறவனு அர்த்தம் இல்லை ஒரு வகையில் பார்த்தா அதுவும் அப்படித்தேன் பொதுநலம் இல்லாட்டாலே கர்மி தானே என்ன இன்னொருத்தன் அதே கடமைகளை செய்கிறான் கடவுள் சொன்னார் நம்ம ரெண்டாவது அத்தியாயத்தில் மூணாவது அத்தியாயத்தில் நாலாவது அத்தியாயத்தில் பார்த்தோம் பாருங்கள் அந்த முறைப்படி அந்த செயலை செய்கிறான் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் செய்கிறான் இவன் கர்மயோகப்படி செய்கிறான் இவன் அந்த கர்மயோகப்படி செய்யாமல் செய்கிறான் இவனுக்கு கடவுள் நோக்கம் கடவுளை அடைய வேண்டும் வாழ்க்கையின் முக்கியமான லட்சியம் கடவுளை அடைவது கடவுளை தெரிஞ்சுக்கிறதுங்கிற நோக்கத்தோட செயல் செய்கிறான் இவனுக்கு அதெல்லாம் கிடையாது கடவுளை இவன் மும்பிடுவான் எனக்கு சாமி என் குடும்பத்தை காப்பாற்று அதை காப்பாற்று அதை மட்டும் கும்பிடுவான் அவனை அதை கும்பிடுவான் நோக்கம் லட்சியமல்லாதா இருக்கும் இது ரெண்டு விதமான இல்லறவாசிகள் இருக்காங்க இங்கே சொல்கிற இல்லறவாசி யார் கர்மயோகி ரெண்டாவது அத்தியாயம் மூணாவது அத்தியாயத்தில் இல்லறத்தில் எப்படி நடந்துக்கணும்னு சொன்னார் பார்த்தீங்களா அந்த இல்லறவாசியை பற்றி இங்கே பேசுகிறார் பிறகு சன்னியாசி துறவரம் இதில் முக்கியமாக ரெண்டு அதுக்கு மேலே இருக்குது இந்த இல்லறவாசியில் மற்றவனுக்கு கெடுதல் செஞ்சுக்கிட்டு அதர்மம் வாழ்கிற இல்லறவாசியை பற்றி இங்கே பேசவே இல்லை அதர்மம் இல்லை அடுத்தவனு கெடுதல் பண்ண மாட்டான் ஆனால் தான் குடும்பம் தானுக்கு மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா வாழ்வான் கர்மயோகம்னா என்னென்னு தெரியாது இன்னொருத்தர் அதே மாதிரி செய்கிறான் ஆன் தான் குடும்பத்தையும் பார்த்துக்கிறான் மற்றதையும் பார்க்குறான் கர்மயோகம் முறைப்படி செய்கிறான் ரெண்டு இந்த அதர்மமாக செய்கிற குடும்பத்தை பற்றி பேசவே இல்லை அவர் துறவரத்தில் அதே மாதிரி ரெண்டு இருக்கு முக்கியமாக அதில் எப்படின்னாங்கன்னா ஞானத்தை பெறுவதற்காக ஞானத்தை பெற்ற பின் ரெண்டு சன்னியாசம் இருக்குது ஞானத்தை பெறுவதற்காக ஒருத்தனை சாமியாராக போகிறேன் ஆனால் அதுக்கு பேர் விவிதிசா சன்னியாசம்னு பேர் பேர் சும்மா தெரிஞ்சுக்கோங்க ஏதோ சம்ஸ்கிருத வார்த்தை சொல்கிறேன்னு தெரிய ஞானம் அடைஞ்ச பிற ஒருத்தனை சன்னியாசியாக போனால் அதுக்கு பேர் வித்வத் சந்நியாசம்னு பேர் ஒருத்தன் ஞானம் எனக்கு அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி வெறியோடு ஒருத்தன் கிளம்புறான் வைரக்கியம் ஒன்று வேணாம் உலக சுகமே வேணாம் அப்படின்ட்டு போகிறான் ஆனால் ஞானம் இல்லை ஞானத்தை அடைகிறதுக்காக போகிறான் எதுக்கு போகிறான் போய் இந்த வைராக்கியத்தை காப்பாற்றணும் இப்போ பட்டினத்தார்லாம் போனார் புத்தர்லாம் போனாங்க ஞானம் இல்லை புத்தர்லாம் ஞானம் அடைவதற்கு முன்னாடியே போனார் ஞானம் அடைவதற்கு முன்னாடியே போயிட்டார் ஞானத்துக்காக போனார் அந்த போன வைராக்கியத்தை காப்பாற்றுறதுக்காக போகிறது விவிதிஷா சன்னியாசம் அப்படின்னு பேர் சரி அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த சாதன சஷ்டேஷன் பற்றியெல்லாம் படித்தவளோ குறையாக இருக்கும் இன்னொரு சந்யாசம் வித்வத் சந்நியாசம் ஞானத்தை பெற்றதினால் எடுப்பது ஞானத்தை பெற்ற ஞானமே வந்தாச்சு பெறதுக்கு சன்னியாசம் வாங்கணும் சிலவர் கேள்வி வரணும் ஞானம் அடைஞ்சப்பறம் எதுக்கு சன்னியாசம் வீட்டில் இருந்துட்டு போக வேண்டியது தானே அப்படின்னா ரொம்ப விவகாரம் இருந்துச்சுன்னு வச்சுக்க அதிகமாக வீட்டில் இருக்கலாம் விவகாரத்தை குறைச்சிட்டு இருக்கலாம் வீட்டில் விவகாரத்தை குறைக்க முடியலன்னா சன்னியாசம் வாங்கிட்டு போனால் பெற்ற ஞானத்தை நிஷ்டையாக்க முடியும் அதுக்காக எடுக்கிறது அது வந்து வித்வத் சந்யாசம்னு பேர் இந்த யாஜ்ஞர்னு ஒரு முனிவர் இருந்தார் அவருக்கு ரெண்டு மனைவி ஞானமெல்லாம் அடைஞ்சிட்டார் அவர் ஞானம் அடைஞ்ச பிறகு அந்த சொத்துகள்லாம் ரெண்டு மனைவிக்கு பிரித்து கொடுத்துட்டு சன்னியாசம் வாங்கினார் மனைவி கேட்பா ரெண்டாவது மனைவி மைத்ரேயை கேட்பா எதுக்கு போகிறீங்கன்னு சொல்லும்போது விஷயத்த சொல்லி அப்போ உபதேசமெல்லாம் பண்ணுவார் அது பெற்ற ஞானத்தில் நிலை பெறுவதற்காக எடுக்கிற சன்னியாசம் இதுக்கு பேர் வித்வத் சன்னியாசம்னு பேர் சில பேர் ஞானம் அடைஞ்சிரேன் பிராரத்த கர்மம் கஸ்தாமலைக்கியர்னு இவர்த்த ஒருத்தர் இருந்தார் யார்கிட்ட சங்கர சங்கராச்சாரிய சிஷியரில் ஒருத்தர் கஸ்தாமலைக்கியர் சின்ன வயசு எட்டு வயசுன்னு நினைக்கிறேன் கேட்ட ஞாபகம் இல்லை அது பேச மாட்டார் நீ யார்னு கேட்ட உடனே நான் அழியாத ஆத்மான் தத்துவத்தை சொல்ல ஆரம்பிச்சுவேன் ஸ்லோகம் சொல்கிறார் அவர் அப்போ ஞானத்தோடய பிறந்திருக்கார் அவர் எதுக்கு சந்யாசம் வாங்கினோம்னா பிராரப்த கர்மம் அவருடைய வாழ்க்கை சன்னியாச வாழ்க்கைன்னு இருக்கு அப்படி வாழ்கிறவங்களும் இருக்காங்க அது எப்படின்னு ஞானத்தை பெற்ற பிறகு வாங்குகிற சந்யாசம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஆசையெல்லாம் போனாத்தே ஞானம் வரும்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கோம்ல ஞானம் எப்போ வரும் எல்லா ஆசையும் போனா தப்போ ஞானம் வரும் ஒரு இடத்துல சொல்கிறாங்க ஞானம் வந்தால் எல்லா ஆசையும் போகும்னு சொல்லியிருக்கு அப்போ எது உண்மை ஞானம் வந்தாத்த ஆசை போகும் ஆசை போனாத்த ஞானம் வரும் கடோபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத் மந்திரத்தில் நசிகேதன் யமதர்மராஜாட்ட உபதேசம் கேட்குறான் அவனுக்கு எல்லாம் கொடுப்பாரு அவனுக்கு வைகிறம் வைரோரியம் ராஜபதவி இந்திரவுலகம் எல்லாம் கொடு கொடுப்பார் வேணான் எனக்கு ஒன்றும் வேணாம் எனக்கு ஞானத்தை சொல்லுங்கம்மா அப்போ அவனுக்கு அவர் சொல்லுவார் உனக்கு ஆசை இல்லை அதனால் அந்த ஞானத்தை சொல்கிறேன் உனக்கு புரியும்பார் கடைசி என்ன உபதேசம் பண்ணுவார்னால் இந்த ஞானம் நான் உபதேசம் உபதேசம் பண்ண ஞானம் மனசில் போனால் தான் எல்லா ஆசையும் போகுங்கிறார் இது எப்படி இருப்பாருங்க முதல்ல உனக்கு ஆசை இல்லை அதனால் உபதேசம் பண்ணுறேங்கிறாரு கடைசியில் உபதேசம் முடிக்கும்போது என்ன சொல்கிறாரு இந்த ஞானத்தை நீ புரிஞ்சுக்கிட்டாதான் உனக்கு எல்லா ஆசையும் போகுங்கிறார் இது என்ன ஒரு குழப்புகிற மாதிரி இல்லையா ஆசையில் ரெண்டு விதம் இருக்குது ஒன்று வெளித்தோற்றத்துக்கு வந்த ஆசை வெளித்தோற்றத்துக்கு வராத ஆசைன்னு நிறையா பேருக்கு வெளியே ஒரு வேகத்தில் வந்துடுவாங்க ஆனால் உள்ள இருக்கும் வெளியே தெரியாது தென்கட்சி சுவாமினு சொல்லுவார் கேட்டிருக்க அதில் கேட்டிருப்பீங்க நீ யானை வந்த பிறகு சன்னியாசம் வாங்கினியா ஞானம் வராதுக்கு முன்னாடி வாங்கினேன்னு ஒருத்தன்ட்ட கேட்பார் அவனு சொல்லுவான் நான் ஞானை வந்த பிறகு வாங்கினேன்பா அப்படியா ஞானம் வந்தப்பறம் எதுக்கு வாங்கினேன் என் மனைவி பேர் ஞானம் அப்படின்பா அப்போ இது எப்படி இருக்கு இன்னொரு இடத்துல ஒரு இடத்துல பா இதே தென்கட்சி சுவாமியும் சொல்லியிருக்கேன் ஒருத்தன் வந்து வீட்டில் மனைவியும் காஷ்புன்னு ரொம்ப சண்டை இவனுக்கு மனைவி டார்ச்சர் தாங்க முடியலை பெண்கள் தப்பாக நினைக்கிறேன் கணவன் டார்ச்சர் தாங்க முடியாமல் போகிறவங்க இருக்காங்க டார்ச்சர் தாங்க மாட்டான்னு சாமியார் வெளியே போயிடறார் வீட்டை விட்டு ஓடி போயிடாரு ஓடி சாமியாரை போயிடாரு இந்த அம்மா வந்து தேடுது ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக தேடுது கண்டுபிடிக்க முடியலை ஐயோ தப்பு பண்ணிட்டோமே வீட்டுக்காரர் எப்படி கோச்சிட்டு போயிட்டாருன்ட்டு பிறகு ஏதோ எப்படி அலைஞ்சு வரும்போது ஒரு இடத்துல ஒரு சாமியார் இருக்கிற அவர்கிட்ட கேட்டேன்னா உன் வீட்டுக்காரர் எங்க இருக்கான்னு சொல்லிடுவாரு கண்டுபிடிச்சலாம்ங்கிறாங்க நேர போறாரு அந்த அம்மா போய் அந்த ஆர்ட கேக்குது என்ன கேக்குது இந்த மாதிரி என் வீட்டுக்காரு சாமியார போயிட்டாரு அவரை கண்டுபிடிச்சு கொடுங்க எதுக்கு போனாருன்னு கேட்கிறாரு இந்த மாதிரி ரொம்ப தொந்தரவு பண்ணு ரொம்ப தித்திக்கிட்டு இருந்தேன் எங்களும் அவரை கேட்கறாரு இனிமேல் வந்து சத்தியம் பண்ணி கொடு நான் உன் வீட்டுக்கார கண்டுபிடிச்சு கொடுக்குறேங்கிறாரு நான் இனிமே எந்த ஜென்மத்திலேயும் அவரை திட்ட மாட்டேன் வைய மாட்டேன் கஷ்டப்பட்டு சத்தியம் பண்ணி கொடுக்குது நான்தான் அந்த சாம்பியார் எதிர்த்து வந்துடுறேன் வீட்டுக்கா இதெல்லாம் மேலோட்டமாக துறக்கிறது ஆழமாக துறக்கலை உண்மையாக பட்டினத்தார் பைத்திர ஹிரியாரில் எப்படி வந்தாங்க அவங்க கம்ப்ளீட்டாக போயிட்டாங்க மேலோட்டமான ஆசை ஆழமான ஆசைன் இருக்குது இந்த ஆழமான ஆசையை போய் துறக்கிறது ரொம்ப கஷ்டம் அதில் துறவில் ரொம்ப முக்கியம் இது ஞானத்தினால முதல்ல போகும் பிறகு உள்ளே உட்காந்துருக்கும் ஞானம் வந்த பிறகு முழுசாக போயிடும் முதல்ல மேலோட்டமாக போகும் பிறகு ஞானம் வந்த பிறகு ஆழமாக போய்விடும் அப்படிங்கிறார் அதனால் என்னன்னு சொன்னால் இந்த ரெண்டு சன்னியாசம் ஞானத்திற்காக எடுக்கிற சந்யாசம் ஞானம் வந்த பின் எடுக்கின்ற சன்னியாசம் பிற மூணாவது ஒரு சன்னியாசம் இருக்குது ஏதோ அறகுறையாக கடவுள் அடையினு வந்துட்டான் ஆனால் காப்பாற்ற முடியலை காவியை கட்டியாயிச்சு காப்பாற்ற முடியலை அந்த சன்னியாசத்தை சொல்கிறார் அப்படி எடுக்காத அப்படிங்கிறார் அந்த முத ரெண்டு சன்னியாசத்தை பற்றி சொல்லலை ஏதோ வேகத்தில் நீ வந்துட்டு ஞானத்தை அடைய போகிறோன்ட்டு வந்துட்டான் வந்த பிறகு இவனால் முழு வைராக்கியம் இல்லை கட்டுப்படுத்துறதுக்கும் சிரமமாக இருக்குது ஞானத்தையும் அடைய முடியலை பக்குவமும் அடைய முடியலை இந்த சன்னியாசம் கூடாது நீ குடும்பத்திலே இருக்கலாங்கிறார் வேறு இன்னொன்று இருக்க எதையும் விடலை சும்மா அப்படியே பெருக்காவியை கெட்டுக்கிட்டு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டே தெரியுற சாமியார் பார்க்குறான் அப்படி ஒரு குறிப்பெல்லாம் இருக்கு அதை பற்றியெல்லாம் பேசலை ரெண்டு முக்கியம் வித்வத் விவிதிஷா விவிதிஷாங்கிறது ஞானத்தை பெறுவதற்காக எடுக்கிற சந்யாசம் வித்வத் சந்யாசங்கிறது ஞானத்தை அடைஞ்சப்பற எடுக்கிற சந்யாசம் இன்னொன்று அரஹுர வைராக்கியம் ஞானத்தை பருன்னு நினைக்கிறான் ஆனால் முழுமையான வைராக்கியம் இல்லை அது இங்கே பகவான் இல்லறத்தையும் துறவரத்தையும் பற்றி பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா அர்ஜுனை கேள்வி கேட்குறான் என்ன கேள்வி கேட்குறான்னு சொன்னால் இதுக்கு முந்தின அத்தியாயத்தில் பகவான் என்ன சொல்கிறாருன்னா சந்யாஸத்தை புகழ்ந்து பேசுகிறார் ரொம்ப உயர்வானன்னு ஒரு இடத்துல சொல்கிறார் பிறகு என்ன பண்ணுறாரு நீ கர்மயோகத்தை செய்ய சண்டை ஓடு அப்படிங்கிறார் என்ன என்னை கிண்டல் பண்ணுறீங்களா ஒன்று சாமியாராக போக விடுங்க சண்டை போட சொல்லுங்கள் எது நல்லதுன்னு ஒழுங்காக கரெக்டாக சொல்லுங்கள் கேட்குறான் ஒன்று சாமியாராக போகிறது நல்லதா இல்லை குடும்பத்துலேருந்து வேலை செய்யறது நல்லதா இதே இதே மூணாவது தேதியில கேட்டான் சொன்னார் அவனுக்கு சரியாக புரியலை அதே கேள்வியை திருப்பி இங்கேயும் கேட்குறான் கர்ம சன்னியாசம் சிறந்ததா கர்ம யோகம் சிறந்ததா இதனுடைய பொருள் என்னென்னா இல்லறம் சிறந்ததா புறவரம் சிறந்ததா எம்ஏ சிறந்த டிகிரி பிஎஸ்சி சிறந்ததா ஐஏஎஸ் சிறந்ததா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான் ஒரு ப்ளஸ் படிக்கிற மாணவன் பிஎஸ்சி உயர்ந்ததா ஐஏஎஸ் உயர்ந்ததா ஐஏஎஸ் உயர்ந்தது உனக்கு சிறந்தது பிஎஸ்சி ப்ளஸ் டூ படிக்கிற போக முடியுமா அவன் என்ன ஸ்டேஜில் இருக்கான்னு பார்க்கணும் உயர்ந்தது அதான் இருக்கலாம் ஆனால் சிறந்தது இங்கே உனக்கு டிகிரி படிக்கிறதே சிறந்தது அதனால் என்ன சொல்கிறார்னு சொன்னால் யாருக்கு எதுன்னு பார்க்கணும் முதல்ல இரண்டும் மேன்மையிட்டே தரும் ரெண்டுலையும் போனாலும் அந்த லட்சியத்தை அடைஞ்சிடலாம் ஆனால் இந்த உலகத்தில் பெரும்பாலான மக்களுக்கு இல்லறமே நல்லறங்கிறார் பூரண வைராக்கியம் இல்லாதமாக சன் சாமியாரா போகிறத விட நீ குடும்பத்திலிருந்து ஒழுங்காக உன் கடமையை சேர்ந்து சிறந்ததுங்கிறார் அறவர வைராக்கியத்தனம் போனேன்னா கெட்டு போயிடுவேன் அதனால் அப்படியெல்லாம் போக வேணாம் அதை பிறகு இந்த ஞானத்தை அடைஞ்சிட்டு போகிற சன்னியாசியை பற்றி இவர் கம்பேர் பண்ணலை ஞானத்துக்காக முழு வைராக்கியத்தோட போனாங்களா அவங்கள கம்பேர் பண்ணலை ஏன்னா அவங்க பட்டினத்தார் போனார் அவர் உயர்ந்ததுன்னு சொல்ல உயர்ந்தது இல்லைன்னு சொல்ல முடியுமா ரத்னகிரியார் போன துறவு இல்லையுன்னு நல்லதுன்னு சொல்ல நல்லது இல்லைன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதெல்லாம் உயர்ந்தது புத்தர் போனதெல்லாம் உயர்ந்தது தான் அரகுர வைராக்கியம் இருக்குது சரியாக அப்படி போயிருக்கு போயிடாத அதுக்கு குடும்பத்தில் இருந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்கிறார் விவேகானந்தத்தையே ஒரு பையன் வருவான் ஒரு இளைஞன் வருவான் வீட்டில் அவன் டிகிரி முடிச்சிருக்கான் போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிறதுக்கு ரொம்ப ஒம்பன் படிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை அதுக்காக சாமியாரபுரம் ஒருத்தன் வருவான் சாமியாரபுரம் அவ்வளோ ஈஸியாக இருக்கு அவர் சொல்லுவார் நீ பத்து எம்ஏ படித்து பாஸ் பண்ணிடலாம் சன்னியாசி ஆகிறத விடம்பர் அது ஈசியும் பார் இல்லறம் ஈஸி புரவரம் கடினம் அதனால் என்ன சொல்கிறாருன்னா இல்லறமோ துறவரமோ விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கும் இருக்கணும் அதுதான் அவனை உயர்த்துமே ஒளிய இந்த வாழ்க்கை முறைங்கிறது உன் இல்லறத்துலையும் இருக்கலாம் சன்னியாசியாக இருக்கலாம் ரெண்டில் இருந்தாலும் ரொம்ப விருப்பு ரொம்ப வெறுப்பு இல்லாமல் நீ வாழ்ந்தேனா சந்தோஷமாக வாழ முடியும் பொதுவாக என்ன காரணம் சொல்கிறாருன்னா வைராக்கியங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது உன்னை விட்டுட்டு விளகுறதுங்கிறது சாதாரண கிடையாது சன்னியாசங்கிறதே முறையாக கர்மயோகம் பண்ணவனுக்கு பலனாக கிடைக்கிறதுங்கிறார் அர்ஜுனனுக்கு முழு வைராக்கியம் இல்லை அவன் சும்மா போர்க்காலத்தில் அந்த நேரத்தில் அவனுக்கு வைராக்கியம் வருது அவன் சும்மா அந்த இடத்துல முழுசேனமும் சாமி மாதிரி பேசுகிறான் ஒளியே வர்றது வரைக்கும் துடி துடிச்சிட்டு தான் நான் வந்தான் கொல்லணும்ட்டு பாட்டனாரியும் குருவையும் பார்த்த போடுறதானே அவன் சண்டை விடக்கூடாதுன்னு உட்காடுறான் இந்த வைராக்கியம்னு சொல்லுவாங்க சுடுகாட்டில் எல்லாரும் பேசுவாங்க நே திருந்தான்ப்பா இன்னைக்கு போயிட்டான் அப்படின்னு அங்கே சுடுகாட்டில் பேசுவாங்க வீட்டுக்கு வந்தோட அந்த சொத்துக்கு அடித்தடி பெரிய ரகலே நடக்கும் என்ன வாழ்க்கையின்னு அங்கேயும் பேசுவாங்க அதோடு முடிஞ்சு போயிடும் அந்த மாதிரி வைராக்கியம் இருக்கக்கூடாது அப்படி இருக்கிறத விட நீ இல்லறத்தில் இருந்து சன்னியாசம் வாங்கிக்க சாமிட்டு குருநாத சாமி கிட்ட நான் சன்னியாசம் எடுக்கலாம்னு நினைக்கிறேன்னா எடுக்காதேன்னு சொல்வார் நான் சன்னியாசம் எடுக்கலாம்னு நினைக்கிறேன்னா எடுக்கிறேன்னு சொன்னா கூட எடுக்காதேன்னு சொல்லுவார் மீறி மீறி நான் எடுக்க போகிறேன் நான் சொல்லும் பொழுதே சொன்னேன் எவ்வளவோ மறுத்தார் ஒரு வருஷம் டைம் கொடுப்பேன் அது வரைக்கும் நீங்கள் இருக்கீங்களான்னு பார்ப்போம் அது பேர கொடுக்குறேன் என்னாரு ஏன்னா எளிதில்லை ஒரு வருஷம் டெஸ்ட் பண்ணி தான் கொடுத்தாரு அப்போ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஈஸியாக எடுக்க முடியாது அதனால் இல்லறம் நல்லறம் துறவரம் வேணாங்கிறார் இல்லறத்தில் மனசை பண்படுத்துறதுக்கு ரொம்ப வாய்ப்பு ஒருத்தன் சுடுகாட்டில் போய் உட்காந்து காட்டில் அவனுக்கு ஆசை வருமா யார் மேலேயாவது பொறாமை வருமா தனியாக வந்துட தவம் பண்ணிக்கிட்டு கோவம் வருமா வந்தாதான மனசில் இருக்கிறது தெரியும் அதை நீக்கலாம் தெரியும் வேற வெள்ளச்சட்டை போடாத கலர் சட்டை போடும்பாங்க எதுக்குன்னா அழுக்கு ஒட்டாதும்பாங்க கேட்டிருக்கீங்களா வெள்ளச்சட்டையில் அழுக்கு ஒட்டும் உண்மையில கலர் சட்டில் அழுக்கு ஒட்டாதா ஒட்டுமோ ஒட்டாதா தெரியாது அப்போ தெரியக்கூடாது நினைக்கிறோம் ஒட்டக்கூடாதுன்னு நினைக்கல வெள்ளச்சட்டை போட்டு ஒட்டினா தானே துவப்போம் இல்லறவாசி வெள்ளச்சட்டை மாதிரி துறவி காவி சட்டை தெரியாது அழுக்கு உனக்கு இருக்கா இல்லையானே தெரியாது நீ வாடகை சாமியாரை போய் காட்டில் உட்காந்தேன்னா ஒருத்தர் வந்தாரான் காட்டில் போய் நல்லா அமையா தியானமேன்ட்டு வந்தாரான் வீட்டில் ஒரு குழந்தை அழுதுச்சு என்னப்பா ஒரே சத்தமாக இருக்கு இங்கே இருக்க முடியும்னு ஓடிவிட்டாரான் ஒரு குழந்தை சத்தத்தை சைக்க முடியல அவரால் இல்லறத்தில் எல்லாம் போட்டி வரும் பொறாமல் வரும் கோபம் வரும் ஆசை தப்பு வருன்னு கண்டுபிடிச்சி நீக்க முடியும் அந்த வாய்ப்பே இல்லைங்கிறார் அதனால் துறவரத்தை விட இல்லறமே நல்லது அப்படிங்கிறார் இமாலயத்தில் போய் கொகையில சாமியார் உட்காந்துருப்பார் தவம் ரொம்ப வருஷம் தவம் பண்ணியிருப்பார் உங்கள் நம்மள மாதிரி பக்தர்கள் வந்து அந்த சாமியார் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் சொன்னால் இவர் சகிக்காரு கொறாமல் எதுக்கு ஒரு சாமியாருக்கு இன்னொரு சாமியார்ட புகழ சகிக்க முடியலைன்னா எதுக்கு சாமியாரை போகணும் தேவையே இல்லையே பொறாமைங்கிறது எல்லாருக்கும் கூடாது சாமியார் கூடவே கூடாது சாமியார்ட்டே பொறாமை வந்தது சாமியார் ஆகணும் அப்போ இந்த பாருங்கள் அதனால் என்ன சொல்கிறாருன்னா நீ இல்லறத்தில் இருந்தால் தான் உன் மனசை ஆராய முடியும் அதில் வந்து நீ விடுபட முடியும் ஆகவே நீ இல்லறத்துலேயே இருங்கிறார் இல்லறத்தில் இருக்கிறது எப்படின்னா கோட்டைக்குள்ளேருந்து ராமகிருஷ்ண பரமஸர் சொல்வார் ஒரு கோட்டைக்கு உள்ளே எதிரி வர்றான் கவசம் போட்டிருக்கோம் கோட்டைக்குள்ளே இருக்கோம் சண்டை போடுறது ஈஸி கோட்டைக்கு வெளியே கவசம் இல்லாமல் சண்டை போகிறது எவ்வளோ கஷ்டம் எப்போ வேணாலும் லாபத்துக்கு வந்துடும் இந்த கோட்டைக்குள்ளேருந்து சண்டை போகிறது இல்லை ரம் கோட்டைக்கு வெளியே இருந்து சண்டை போகிறது துறவரம்ங்கிறார் என்ன செய்யணும்னா வயசான பிறகு பொறுப்புகளெலாம் முறையாக பொறுப்பாக பிள்ளைகிட்ட ஒப்படைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்கிடணும் அதுதான் நல்லது கடமையை வந்து எனக்கு கொள்ளுப்பா கொல்லுப்பேரனுக்கு எல்கேஜி சீட்டு வாங்கிறதுக்கு நான் அலைஞ்சிக்கிட்டுருக்கேன் கூடாது காலேஜி சீட்டு வாங்கிடலாம் என் கொல்லு பேரனுக்கு எல்கேஜி அந்த ஸ்கூலில் கிடைக்குன்னு பார்க்குறேன் யாரோ மினிஸ்டர்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி பார்க்குறேன் கிடைக்கல தேவையாது பேரனுக்குன்னா கூட பரவாயில்ல கொள்ளு பேரனுக்கான் அது வரைக்கும் உங்கள் கடமையை உட்காந்துக்கிட்டு என்ன செய்கிறது குறைச்சிட்டு ஞான சாதனையில் ஈடுபடணும் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையினுடையதான் கடமையை குறைச்சிட்டு எல்கேஜி சீட்டு தான் பெருசாக இருக்குது நீங்கள் இன்ஜினியரிங் சீட்டு டாக்டர் சீட் கூட வாங்கிடலாம் போல் இருக்குது இப்போ அப்படி ஆகிப்போச்சு அதனால் இல்லறத விட துறவரத்தை விட இல்லறமே நல்லது அப்படிங்கிறார் பிறகு கடமை எப்போ முடியுதுன்னா உங்களுக்கே தெரியும் எப்போ முடியுதுன்னு நினைக்கிறீங்களோ அப்போ குருபுராயணசாமிட்டு ஒருத்தர் வந்தார் ஒரு கூலி வேலை பார்க்குறாங்க என்ன சொன்னார்னா என்னே செய்கிற கூறிய வேலை செய்கிற என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் பிள்ளை ஏழாவது வரைக்கும் படிக்க முடிச்சுட்டு படிக்க வச்சுட்டேன் சாமி இன்னும் அவன் பழப்ப அவன் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறார் எப்படி இப்போ வரைக்கும் படிக்க வச்சு அவர் கடமை முடிஞ்சு வச்சுன்னு நினச்சிட்டாரு நம்ம என்ன பண்ணுறான் பேரையும் படித்து அவனுக்கு நல்ல இடத்துல பொண்ணு பார்த்து அவனுக்கு கல்யாணம் முடிச்சு அவனுக்கு வேலை கிடைக்கிற வரையும் கடமை முடியலன்னு நினைக்கிறான் ஒரு குறிப்பிட்ட காலம் அது அவர் கடவுள் பார்த்துக்கிடுவார் நாம் இந்த வாழ்க்கையில் வீட்டில் இருக்கக்கூடாது இல்லை வீட்லேயே இருந்துட்டு கடமைகளை நாம் கொஞ்சமாக குறைச்சி வரணும் இல்லைன்னு சொன்னால் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளை ஒதுக்கிறதுக்குள்ளே நாம் ஒதுங்கிறணும் இல்லாட்டி இந்த பெருசு சும்மா இருக்க மாட்டேங்குது அப்படின்றவான் வீட்டில் சும்மா நொய் நொயின்னு சொல்லிக்கிட்டே இருக்குன்றிருவான் நாம் எல்லாம் இருக்கும்போதே கவனமாக அதிலேருந்து வெளியே வர்றதுக்கு நாம் பழகணுங்கிறார் சன்னியாசம் மிக மிக கடினம் சும்மா இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் நீங்கள் சும்மா ஒரு ரூமில் உக்காந்து இப்போ எல்லாம் உட்காந்துடலாம் ஏன்னா டச் ஃபோன் வந்துருச்சு ஒரு ஃபோன் இருந்தால் போகுது உலகமே கைக்குள்ளே வந்துருச்சு ஃபோனே இல்லாமல் டிவி இல்லாமல் இருக்க முடியுமான்னு பாருங்கள் ட்ரையல் பண்ணி பாருங்கள் ஒரு சாமியாரால் கூட இருக்க முடியறது இல்லை இப்போ அப்படிதான் ஆகி போச்சு இருந்தாலும் ஃபோனில் தான் விஷயமாக இருக்குது தனிமையில் விஷயம் இல்லாமல் கஷ்டம் அதனால் நீ இல்லறத்தில் இரு அப்படிங்கிறார் ஒரு மலைக்கு போனோம் படிகள் இருக்குது கைபிடி இருக்குது வளைஞ்சு வளைஞ்சு போகுது ஒரு பாதை இன்னொன்னு ஒத்தையடிப்பாத கரடு முரடா இருக்கு செங்குத்தா இருக்கு எதை தேர்ந்தெடுப்பானம்ம இந்த படியில ஏறி கைப்பிடியை பிடிச்சுக்கிட்டு அழகா ஏறி போய் கோயிலுக்கு போயிடலாம் இது யாரு போக முடியும் நல்ல வலுவ இருக்கணும் நல்ல இளைஞனா இருக்கணும் ஏறி பழக்கம் இருக்கணும் இல்லாட்டி இவன் மற்றவையா கீழே விழுந்துருவான் அப்புறம் உயிருக்கே ஆபத்து அப்போ எதை தேர்ந்தெடுப்பானம்ம அந்த படியில கைப்பிடி அது இல்லைற இந்த ஒத்தையடிப்பாத கரடு முரடான செங்குத்தான மாதிரி சீக்கிரம் போயிடலாம் அதுக்கு உனக்கு தகுதி இருக்கா உடம்புல வலுவிருக்கா உனக்கு பயிற்சி இருக்கா அப்போ தான் அதை தேர்ந்தெடுக்கணும் இல்லாட்டி எதை தேர்ந்தெடுக்கணும் இந்த படியத்தையும் தெரிந்த இது இல்லறம் அது துறவரம் அதனால் பகவான் என்ன சொல்கிறாருன்னா இல்லறமே நல்லறம்ங்கிறார் அப்படி துறவரை எடுக்கிறதுக்கு ஒருத்தர் உதாரணம் சொல்கிறாரு நீ அப்படி அறவரை வைரக்கிட்ட சாமியாராக போனால் உன் புலன்களை கட்டுப்படுத்துவதற்காக நீ போகிற அதுவே உனக்கு எமனாயிருங்கிறார் தங்கத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு இரும்பு பெட்டியில் போட்டு பூட்டு வைக்கலாம் தங்கப்பட்டியில் போட்டு பூட்டி வச்சா அப்படி இருக்கும் திருவனுக்கு ஈசி பெட்டியோடு தீட்டு போய்வேன் அப்படிங்கிறார் இந்த துற வரமுங்கிறது இல்லறத்தில் இருந்து முறையாக சுகங்களை அனுபவித்து முறையாக பொறுப்புகள் எல்லாம் செஞ்சு பொறுப்புகளை முறையாக விடுவது உத்தமம் அப்படிங்கிறார் சங்கராச்சாரியார் சன்னியாசத்தை புகழ்கிறார் அவர் எந்த சந்யாசத்தை புகழ்றார் பட்டினத்தார் மாதிரி புத்தர் மாதிரி அப்படி போற சன்னியா அப்படி யாரு போக முடியும் அதனால பெரும்பாலான மக்களுக்கு அது அல்ல அப்படிங்கிறார் பகவான் கிருஷ்ணர் யாரு பெரிய இல்லறத்தார் குடும்பஸ்தர் தானே சரி அர்ஜுன பகவத்கீதை யார் சொல்றா கிருஷ்ணர் சொல்றார் குடும்பஸ்தர் தான் கேட்கிறவர் யாரு குடும்பஸ்தன் சரி எழுதுனவர் யார் வியாசர் முனிவரா முனிவர் இல்லற முனிவர் அவர் தெரியும்ல அவர் குழந்தைகளில் சுகர்லாம் இருக்கார் பையனாக இருக்கான் வியாசன் ஆக்சுவலாக மகாபாரத வாரிசுகளே வியாசருடைய பிள்ளைகள் தான் திருராஷ்டிரம் பாண்டு விதெல்லாம் எழுதினவரும் பெரிய கிரகஸ்தர் சொன்னவரும் பெரிய கிரகஸ்தர் கேட்டவரும் பெரிய கிரகஸ்தர் அப்போ எது முக்கியம் கிரகஸ்தர் நல்லதா இல்லறம் நல்லதா பிறவரம் நல்லதா இல்லறமே நல்லறம் அப்படிங்கிறார் கர்மயோக வாழ்க்கை வாழாமல் சன்னியாசம் எடுப்பது மிக மிக கடினம் பூரண வைராக்கியம் மிக மிக கடினம் ஆகவே இல்லறமே நல்லறம் அப்படிங்கிறார் இல்லறத்தில் வாழ்ந்து அதில் கர்மயோகத்தை கடைப்பிடித்து அதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக சன்னியாசியாக வாழ பழகிக்கிறனுங்கிறார் நாம் வாழ்க்கையில் குடும்பத்தில் இருக்கும்போது இந்த ரெண்டு மாதம் சபரிமலை விரதம் பழனி பாத யாத்திரை அமாவாசை விரதம் பௌர்ணமி விரதம் கார்த்திகை விரதம்லாம் எதுக்கு தெரியுமா இல்லறத்துலையே நம்ம புலன்களை கட்டுப்படுத்தி பயிற்சிப்படுத்தி பழகிறதுக்கு தான் இந்த பயிற்சியெல்லாம் பண்ணி பண்ணி பழகினோம்னா நம்ம பின்னாடியே நாம் ஈஸியாக அந்த புலன்களை கட்டுப்படுத்தி வாழ நம்மளால் முடியுங்கிறதுக்காக இல்லறத்தில் இவ்வளோ பெரிய விரதங்கள்லாம் வச்சுருக்கோம் நாம் வீட்டில் இருக்கும்போதே எல்லாம் இருக்கும்போதே அதை அனுபவிக்காமல் இருந்து பழகிக்கிறணும் கொஞ்சம் நாளில் ஆரம்பத்தில் அப்படி இல்லை வயசாக வயசாக பழகி எல்லாம் இருக்கும் போதே துறந்தடணும் வேண்டின் உண்டாக துறக்க துறந்தவின் ஈண்டு ஏற்பாடு பழகிறார் இருக்கும்போதே நீ திறந்துட்டேன்னா உனக்கு கிடைக்கிற இன்பத்துக்கு அளவே இல்லைங்கிறார் வல்லுத வீட்டில் தான் பழக முடியும் சாமியார் படம் ஒன்றுமே இல்லை திறக்கிறதுக்கு என்ன இருக்கு ஒன்றுமே இல்லையே அப்படி பழக சொல்றாரு துன்பமற்ற நிலை வேண்டுமானால் பொருள்கள் இருக்கும் காலத்திலேயே அதை விட்டு ஒதுங்கி துறக்க வேண்டும் அப்படிங்கிறார் அப்படி துற வெளியே உண்மையிலே சன்னியாசியாக போனோம்னா நல்ல வைராக்கியம் இருக்கணும் தலைப்பட்டார் தீர துறந்தார் மயங்கி வளைப்பட்டார் மற்றையவர்ங்கிறார் கம்ப்ளீட்டாக அதெல்லாம் ரொம்ப கடினம் அதனால் வேணாங்கிறார் தீவிர வைராக்கியம் இருப்பவர்களுக்குத்தான் சன்னியாசம் ஞானம் உடையவர்களுக்கு தான் சன்னியாசம் மற்றவங்களுக்கு அது தேவையில்லை ஏன்னு சொன்னால் இந்த புலன்களை கடவுள் எப்படி படைச்சிருக்காரம்னா கடவுள் மனிஷத்துலேருந்து நினைக்கிறார் அதாவது இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்களை நோக்கி செல்லுமாறே கடவுள் படைத்து வஞ்சித்து விட்டாருங்கிற கடவுள் வந்து இந்த புலன்கள் எங்கேயெல்லாம் பார்க்கக்கூட பார்க்க சொல்லுமா கேட்கக்கூடாது கேட்க சொல்லுமா அப்படியே படைச்சு வஞ்சி வஞ்சனம் பண்ணிட்டாராங்க கடவுள் அப்படி ஒரு மந்திரம் இருக்கு ஒரு உபனிஷத்துல நீங்க ஒரு போர்டு எழுதி வச்சிருக்கு அந்த போர்டுக்கு மேலே இங்கே கீழே எழுதியதை யாரும் படிக்க மட்டும் ஒரு வரி மேலே எழுதி வைங்க கரெக்டாக எல்லாரும் படிச்சிருவான் உண்மையா இல்லையா இதில் உள்ளதை யாரும் படிக்க வேண்டாம் எழுதி வைங்க கட்டாயம் படிச்சிருவான் இல்லை எங்க போ அப்படி போ அப்படி இருக்கும் போது துறவரம் ஏற்றது நீ முறையா இருந்து முறையா அனுபவிச்சு முறையா தர்மப்படி வாழ்ந்து முறையா விலகி வா அதுதான் சிறந்தது அப்படிங்கிறதுக்காகத்தான் சந்யாசத்தை பத்தி இவ்வளவு சொல்றார் இது இரண்டு விதமான வாழ்க்கை முறை அடுத்தது இரண்டு விதமான சாதனைகள் சந்நியாச யோகம் ஐந்தாவது அத்தியாயம் இதில் முக்கியமாக இரண்டு விதமான வாழ்க்கை முறை இரண்டு விதமான சாதனைகள் இரண்டு விதமான மோட்சம் அடுத்த அத்தியாயத்திற்கான விதை இந்த நான்கு விஷயங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தோம் ஒரு விஷயம்தான் பார்த்து முடிச்சுருக்கோம் இரண்டு விதமான வாழ்க்கை முறை இல்லறம் துறவரம் அதில் இல்லறமே நல்லறம் துறவரத்தில் எவ்வளோ கஷ்டம் இருக்குங்கிறதெல்லாம் பார்த்தோம் ரெண்டு வாழ்க்கை வாழ்ந்தாலுமே ரெண்டுலையுமே பற்றற்று இருக்கிறதே முக்கியம் விருப்பு வெறுப்பு குறைஞ்சு இருக்கணும் விருப்பு வெறுப்பு ஞானம் வந்தால் தான் போகும் முழுமையாக ஞானம் அடைஞ்சாத்தே போகும் முழுமையாக விருப்பு வெறுப்பு போகிறது ஆனால் ரொம்ப உள்ள அட்டாச்மெண்ட்டு ரொம்ப வெறுத்து போகிறது இது ரெண்டுமே இல்லறமோ திரவரமோ இருக்கக்கூடாது உலகத்தில் எப்படி வாழணுமோ அப்படி தான் வாழணும் குழந்தைகிட்ட அன்பாக இருக்கணும் மனைவியிட்ட அன்பாக இருக்கணும் கணவன்ட்டு அன்பாக இருக்கணும் உணவுனு நல்லா இருக்கணும் வெளியெல்லாம் இருக்கணும் ஆள் மனசில் ஒரு அட்டாச்மெண்ட் ரொம்ப இருக்கக்கூடாது ஏன்னா எல்லாமே அது அப்படி இல்லாமல் வாழ்வது இல்லறமோ துறவரமோ ரெண்டுக்குமே ஆசிரமத்தில் அட்டாச்மெண்ட் வந்துடும் துறவிக்கு அதுவும் கூடாது அதனால் இந்த ரெண்டு வாழ்க்கை முறையிலையும் இல்லறம் எளிதானது மோட்சத்தை அடைவதற்கு சுலபமான வழி துறவரம் கடினமான வழி அதுக்கு ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்குது அதுக்கு உண்டான தைரியமும் வைராக்கியம் இருந்தால் எடுத்துக்கிறலாம் இல்லாட்டி கூடாதுங்கிறாரு இப்போ இரண்டு விதமான சாதனைகள் இப்போ பார்க்க முடியும் சாதனாத்வயம் அப்படின்னு சொல்லுவாங்க யாராக இருந்தாலும் கடவுள் வாழ்க்கை வாழணும் வந்தாச்சுன்னா இந்த ரெண்டு சாதனை கட்டாயம் பண்ணாத மோக்ஷத்தை அடைய கர்மயோகம் ஞான யோகம் இல்லை பக்தி யோகம்னு ஒன்று சொல்கிறாங்களே ராஜயோகம்னு ஒன்று சொல்கிறாங்களே அதெல்லாம் என்ன அதெல்லாம் வேணாமா பக்தி யோகம் ராஜயோகம் எல்லாம் கர்மயோகத்துக்குள்ளே அடக்கம்தான் பக்தியை பலனை எதிர்பார்த்து செஞ்சால் அது கர்மயோகம் கிடையாது நாம் கடவுளுக்காக பக்தி பண்ணால் அது கர்மயோகத்துலேயே சேர்ந்துடும் இந்த கர்மயோக பாவனையோடு பக்தி பண்ணணும் ராஜயோகங்கிறது மன ஒருமுகப்பாடு அந்த மன ஒருமுகப்பாட்டுக்காக யமம் நியமம்னு சில பயிற்சிகள்லாம் இருக்குது அதை கர்மயோகம் மறுபடி செய்யணும் சித்தி சித்தி பெறுறதுக்காக பண்ணோம்னா அது வேறு மாதிரி போயிடணும் கடவுள் வாழ்க்கை கிடையாது அது அப்போ இந்த கடவுள் வாழ்க்கைக்காக பண்ணுறது கர்மயோகம் ஞான யோகம் அது இல்லறமோ துறவரமோ ரெண்டு பேரும் கட்டாயம் கடைப்பிடிக்கணும் நாலு ஆசிரமம் சொல்லியிருக்கு பிரம்மச்சரியம் மாணவ இல்லறம் பிறகு வான பிரஸ்தம் ரிட்டைர்மெண்ட் லைஃபு நாலாவது சந்ந்ந்ந்ந்ந்யாச இந்த நாலுலையுமே இந்த ரெண்டு சாதனை முறையாக கடைப்பிடிக்கணும் எல்லாத்துலேயுமே அவங்கவங்களுக்கு உண்டான கடமைகளை அந்தந்த ஆசிரம தர்மத்தில் சேருது ஒரு மாணவனாக இருக்கான் அவனுக்கு பேர் பிரம்மச்சரி ஆசிரமு பேர் அந்த ஆசிரமத்தில் இருக்கிறவன் அங்கே சம்பாதிக்கக்கூடாது அவனுடைய டியூட்டி சம்பாதிக்கிறது கிடையாது படிக்கிறது அறிவை வளர்த்துக்கிறது நல்ல பண்புகளை வளர்த்துக்கிறது இப்படி செஞ்சால் கர்ம யோகம் அந்த பையன் வந்து படிக்கணும் நல்ல க விஷயங்களை கற்றுக்கிறனும் எளிமையாக வாழணும் மாணவ பருவத்தில் ரொம்ப சுகபோகத்தை கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க அதனால டிவி பார்க்காத அது பார்க்காத சினிமா போகாத கண்டிக்கிறோமா இல்லைங்களா ஸ்கூல்ல ஏன் யூனிஃபார்ம் போட வைக்கிறோம் ட்ரெஸ் போட்டுவோன்னா அலங்கலங்க அலங்கார அலங்காரமாக வசதியானதும் அப்படியே பயங்கரமாக போட்டு வரும் இவன் சாதாரணமாக போட்டு வரோம் அங்கே போட்டி போகாமல் அதனால ஸ்கூலில் யூனிஃபார்ம் வைக்கிறாங்க மாணவபுருவத்தில் எல்லாம் ஒன்றா இருக்கணும் இதை விட வந்து காக்கி ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம் வச்சிருக்கார் திருப்பராயத்துறை இதில் அங்கே போகிற வசதியான பசங்க படிக்கிறவங்க காக்கி சட்டை காக்கி ட்ரவுசர் எல்லாத்துக்கும் யூனிஃபார்ம் ஏன்னா அங்கே வந்து ரொம்ப ஆடம்பரம் படிக்கிற வயசாக இருக்கக்கூடாது கவனம் போகாது அதுக்காக அப்போ அதனுடைய தர்மம் அங்கே குழந்தை பருவம் மாணவ பருவத்தில் இல்லறத்தில் போயாச்சுன்னு சொன்னீங்கன்னா அங்கே இல்வாழ்க்கையில் நம்ம ஏற்கனவே கர்மயோகம் எப்படி செய்யணுங்கிறத மூணு அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம் ரெண்டாவது அத்தியாயத்தில் சுருக்கமாக சொல்லியிருக்காரு மூணாவது அத்தியாயத்தில் சொல்லியிருக்காரு நாலாவது அத்தியாயத்துலேயும் சொல்லியிருக்காரு விரிவாக பார்க்கணும்னு அங்கே பார்க்கணும் அதை பார்த்துட்டு அதுபடி நாம் வந்து அந்த இல்லறத்தில் கடமைகள்லாம் செய்யணும் சுருக்கமாக இங்கே பார்ப்போம் அங்கே வந்து இந்த ஐந்து வேள்விகள்லாம் பார்த்தோம் நம்ம அதாவது ஐந்து விதமான வேள்விகள் எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம் சுருக்கமாக பார்க்கலாம் பிறகு ஓய்வு பெட்டையர்மெண்ட் ஓய்வு பெற்றவர்கள் குடும்ப பொறுப்புலேருந்து விலகினவங்க வீட்டிலே இருப்பாங்க குடும்ப பொறுப்பு நம்மகிட்ட கிடையாது பிள்ளைகிட்டலாம் கொடுத்தாச்சு ஏதோ யோசனை சொல்லிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு என்ன கடமைன்னு சொல்லி பார்த்திங்கன்னா பாராயணம் பண்ணுறது பூஜையில் கவனம் செலுத்துகிறது ரொம்ப ஏதாவது திருவாசகம் படிக்கிறது லக்ஷ் லலிதா சகசிரநாமம் விஷ்ணு சகசிரநாமம் படிக்கிறது ஏதா கேட்டால் யோசனை சொல்லணும் நம்மளாக போய் தலையிடு சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது கொஞ்சம் அமைதியாக இருந்து பழகணும் இது வந்து ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் அதை வந்து கர்ம யோகமாக செய்யணும் அதை வந்து எல்லா செயலும் நோக்கம் கடவுள் மனநிம்மதி நிறைவுக்காக செய்கிறோம்ங்கிற ஒரே லட்சியமாக நினைச்சிக்கிட்டு செய்யணும் சன்னியாசி என்னென்னு சொன்னிங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கூட ஓங்கார ஜபம் மகாபாக்கிய ஜபம் இருக்குது அவங்களும் பார்த்திங்கன்னா அந்த தண்டமெல்லாம் வச்சுருப்பாங்க சில மடங்கள் எல்லாம் அதுக்கெல்லாம் பூஜை சமம் எல்லாம் பண்ணுவாங்க கமண்டலத்தை வச்சுக்கிட்டு சில விதங்களெலாம் இருக்குது இதெல்லாம் ஞானம் அடைஞ்ச பிறகு அடையாதக்கு முன்னாடி சில வந்து அடைஞ்ச பிறகு மகாவாக்கியத்தை உட்காந்துக்கிட்டு அகம் பிரம்மாஸ்மி தத்துவ மஷிங்கிறத அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அப்படித்தான் ஞானம் அடைஞ்சாச்சுன்னா அதுக்கு வேண்டிய சில பூஜைகள்லாம் இருக்கும் இந்த ஞான விஷயத்துக்கு அதிகமாக கவனம் கொடுக்கணும் கர்ம யோகமும் செய்யணும் ஞான யோகமும் செய்யணும் இது ரெண்டுக்கும் கட்டாயம் கர்மயோகம் பற்றி சிலது பார்ப்போம் கர்மயோகத்தில் என்னென்னா நாம் எந்த வாழ்க்கை குடும்பத்தில் இருக்கோம் சன்னியாசியாக இருக்கும் மாணவ பூர்வமாக இருக்கும் முதல்ல நான் கடவுள்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டு செய்கிறேன் அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார் அவர் ஆட்டு விற்கிறாரு நான் ஆடுறேன் அப்படிங்கிற பாவனையோடு முதல்ல செய்யணும் எல்லாத்தையும் கடவுள்கிட்ட அர்ப்பணம் பண்ணிடணும் பலனை எதிர்பார்க்காமல் இருக்கிறதில்லை நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் ஏதாவது பலன் கட்டாயம் கிடைக்கும் எனக்கு வேணாம்னு ஒதுக்கிறது கர்மயோகம் கிடையாது என்ன பலன் கிடைச்சாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கிறது தான் கருமயோகம் ஒரு காரியம் செஞ்சால் லாபம் வரும் நஷ்டம் வரும் லாபம் வரும்போது துல்றது நஷ்டம் வரும்போது இப்படின்னு உட்காந்துருது அது ரெண்டும் கூடாது லாபம் வரும்போது சரி பகவான் நிறையா கொடுத்துருக்காரு நஷ்டம் வச்சு நீ கொடுப்பாரு இப்போதைக்கு நம்ம செஞ்சோம் ஆனால் உழைப்பு என்றைக்கு வீண் போது ஞாபகம் கூட நாம் உழைத்த உழைப்பு வீண் போகவே போகாது வாழ்க்கையில் முதல்ல புரிஞ்சுக்கிறணும் பலன் கடவுள் கொடுக்கலைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா பிராரப்த கர்மம் கொஞ்சம் கடினமாக இருக்குதுன்னு அர்த்தம் பூர்வ ஜென்ம பாபம் கொஞ்சம் அதிகமாக வேலை செய்யுது அதனால் இப்போ உழைக்கிற உழைப்பு கொடுக்காமல் இருப்பார் லேட்டாக கொடுப்பார் அது ஸ்டாக்கில் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் உழைப்பை ஒரு காலத்துலேயும் இன்னும் படப்படாது வருது வரல வேலை செய்யறது டியூட்டி அவ்வளோதான் அப்படி செஞ்சுக்கிட்டு போகிறதே கர்மயோகம் பிறகு லட்சியம் பணம் சம்பாதிக்கிறது குழந்தைகளை காப்பாற்றுறது எல்லாம் லட்சியம் செக் இதெல்லாம் வந்து எதுக்குன்னா மனித பிறவியனுடைய நோக்கமே இறைவனை அடைவது மோட்சத்தை அடைவது இந்திரனா பிறந்தால் மோட்சம் அடைய முடியாது புரிஞ்சுக்கங்க இந்திரலோகத்துக்கு போய் தேவலோகத்துக்கு போயிட்டால் ஞானம் கிடைக்காது ஞானம் வராதங்க அரிது அரிது மானிடராய் பிரத்தல் அரிதுன்னு சொல்ல காரணமே என்ன இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமாங்கிறாரு மனித பிறவியில் ஒன்றுல தான் ஞானத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடைய முடியும் வேறு எங்கே போனாலும் திருப்பி ரிட்டர்ன் வந்ததே ஆகணும் இங்கே கந்தர்வலோகம் போனாலும் சரி தேவலோகம் போனாலும் சரி இந்திரலோகம் போனாலும் சரி பித்ருலோகம் போனாலும் சரி பிரம்மலோகம் போனாலும் சரி சிவபெருமான்கிட்ட சுந்தரர் அங்கே இருக்காரு வர்றாரா இல்லையா திரும்பி சுந்தரரே வர்றாரு சிவன்ட்டு இருந்து ஞானம் அடைந்தால் மட்டுமே பிறவா நிலையை அடைய முடியும் அதனால் இந்த மனிதப் பிறவியில் நோக்கம் என்னென்னா நம்மளுக்கு எப் ரிஷிகேஷில் போய் ருத்ராட்சம் வாங்கிட்டு வரலாம் கத்திரிக்காய் வாங்கிட்டு வரோம்னு என்ன அர்த்தம் நான் ரிஷிகேஷ் போயிருக்கேன் நான் ரிஷிகேஷன் கத்திரிக்காய் வாங்கிட்டு வரட்டேன்னு சிரிக்க மாட்டாங்க இன்பத்தை அனுபவிக்கினா சொர்க்கத்துக்கு போயிடலாம் துன்பத்தை அனுபவிக்குனா வேறு பிறவி நிறையா இருக்குது மோட்சத்தை மனிதப் பிறவியில் மட்டுமே அடைய முடியும் அதனால் மனசில் என்ன லட்சியம் இருக்கணும் எல்லாம் வாழ்கிறோம் குடும்பத்தை காப்பாற்றுறோம் குழந்தைகளை காப்பாற்றுறோம் நல்ல சீரம் சமுதாய சேவை பண்ண எல்லாம் பண்ணுங்கள் விடிய முடிவாங்கதே இருக்கணும் எங்கே சுற்றினாலும் நைட்டு வீட்டுக்கு போகணுன்னு ஒரு புத்தி இருக்கா இல்லையா வெளியே போவீங்க காரியமாக அழையவிங்க டைம் ஆயிடுச்சு வீட்டில் தேடுவாங்க போனோம் மைண்ட் அங்கேயே ஓடிக்கிட்டு இருக்கோம் அது மாதிரி பிறந்தாச்சு அடைய வேண்டியது அங்கே இருக்குது அதை மனசில் வச்சுக்கிட்டு நீ எல்லா வேலையும் செய்யுங்கிறார் இது கர்மயோகம் பிறகு இன்னொரு விஷயம் பார்க்கணும் நம்ம வேலை செய்யும்போது எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் கிடைக்காது உலக வாழ்க்கையும் சரி ஆன்மீக வாழ் சில பேர் பாருங்கள் கொஞ்ச நாள் தான் ஆன்மீகத்தில் போயிருப்பார் அவர் கடவுளை காட்சி கொடுத்துருப்பாரு நிறைய சித்திகள்லாம் அப்படியே கைகூடி இருக்கும் அவர் நினைச்சதெல்லாம் நடக்கும் அவர் ஆசீர்வாதமாக எல்லாம் பொறுத்தவரைக்கும் ஒன்றுமே நடக்காது கடுமையாக ஜவம் பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்பார் ஒன்றும் நடக்காது இதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது நாம் செய்கிறதையும் பார்க்கணும் ஒரு வகுப்பில் நாற்பது பேர் படிக்கிறான் நாற்பது பேர் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறான்ண்ணா ஒரு வகுப்பு சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு க்ளாஸ் ஒரே வாத்தியார் ஒரே பாடம் ஒரே இடத்துல உட்காந்துருக்கான் ஏன் எல்லோரும் ஒரே ரேங்கை ஒரே மாதிரி எடுத்துருக்க வேண்டியன்னு முடியுதா ஏன் நாற்பது பேர் நாற்பது ரேங்க் எடுப்பான் யாரா ஒருத்தவனை ரெண்டு ரேங்க் சேர்ந்தாக்கில் எடுப்பான் பார்த்துருக்கோமா இல்லையா எல்லாருக்கும் ஒரே மாதிரி லைஃப் இருக்காது ஒருத்தன கூடும் ஒருத்தன் குறையும் சில பேர் வர கச்சேரி சின்ன வயசுலேயே உனக்கு அப்படியே பயங்கரமாக வரும் கற்றுருக்கவே மாட்டான் சொல்லி கொடுத்து உன் பிக்கப் பண்ணிடுவான் சில பேருக்கு என்ன சொன்னாலும் வராது பழைய சினிமா படம் பார்த்துருக்கீங்களா இந்த அடுத்த வீட்டு பெண் ஒரு படம் டி ஆர் ராமச்சந்திரனுக்கு பாட்டு கட்சியை சொல்லி தருவாங்க கழுதையெல்லாம் வந்துடும் கலந்து பாட்டு படிக்க ஆரம்பித்த அது வரல என்ன பண்ண முடியாது சில பேருக்கு ஈஸியாக பிக்கப் அதை பற்றி கவலைப்படக்கூடாது நாம் செய்கிற ட்யூட்டிலாம் கான்சென்ட்ரேட் இருக்கணும் அதை மட்டும் ஒழுங்காக செஞ்சுக்கிட்டே போகணும் பலன் முன்னாடி கிடைக்கலாம் பின்னாடி கிடைக்கலாம் உழைப்பு பொறாமப்படக்கூடாது பொறாமப்படுறதுனால ஒரு காரியமும் கைகூடவே கூடாது அதை மட்டும் அப்படி வந்துட்டான் ஆன்மீக வாழ்க்கையிலே பொறாம வந்துருது நிறையா பொறாமையை நீக்கிறது தான் கடவுள் வாழ்க்கைக்கே வர்றோம் இங்கே வந்தால் இங்கேயும் பொறாமையா எப்படி இருக்கும் பொறமை இருக்கிறது இல்லை அதாவது நாரதர் வந்து ரெண்டு பேர் தாவம் மோட்சம் எப்போ கிடைக்குன்னு எங்கே போகிறேங்கன்னா வைகுண்டத்துக்கு போகிறேன் விஷ்ணுவை பாக்க போகிறேங்க எனக்கு எப்போ மோட்சம் கிடைக்குன்னு கேட்டு ரெண்டு பேரும் கேட்டாங்களாம் வந்திருக்காரு என்ன சொன்னார் உனக்கு வந்து நாலு பிறவி இருக்குன்னு சொல்லி நாலு பிறவியா அப்படின்னாராம் இன்னொரு சாமியார்ட்ட கேட்டிருக்காரு சொல்லியிருக்காரு இந்த மரத்தில் எவ்வளோ இலைய இருக்குன்னு நின்று அவ்வளோ பிரவியம் அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிருமான்னாரான் அப்போ எப்படி இருக்கு பாருங்க எனக்கு அவ்வளோ சீக்கிரம் மோட்சம் கிடச்சிடுமா பொறுமை செய்கிற செயலை செஞ்சுக்கிட்டே போகணும் அப்போ உடனே உனக்கு மோட்சம் கிடச்சிருச்சேன் அந்த பொறுமைக்காகவே அது மாதிரி நாம் வந்து அடுத்தவங்களை கம்பேர் பண்ண கம்பேர் கூட பார்க்கலாம் நான் அவனுக்கு போட்டி இருக்கலாம் பொறாம இருக்கக்கூடாது தொழிலில் கூட போட்டி இருக்கலாம் பொறாம இருக்கக்கூடாது அது இல்லாமல் ஆன்மீக வாழ்க்கையிலையும் சரி உலக வாழ்க்கையிலும் சரி அப்படி இருக்கிறது கர்மயோகம் விவேகானந்தரை பார்த்து அவருக்கு ஏற்படுற பேர் புகழையும் பார்த்து ஒருத்தர் செய்வனு செஞ்சுட்டான் அவர்கள் தொண்டையில் அப்படி பேச முடியாமல் அவசைப்பட்டார் ஏன்னா அவர் ஸ்பீச் தானே வேர்ல்டு லெவலில் பரவிச்சு வேறே அவங்க அம்மா வந்து ஒரு நேர்த்திக்கடன் போட்டிருந்தே நீ அதை நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி காசி விஸ்வநாதத்தை ஒரு நேர்த்திக்கடை நிறைவேற்றிட்டு வந்தோம் சரியாகிடுச்சு ஆனால் விவேகானந்தர் சொல்கிறார் எனக்கு ஒரு சாமியார் பண்ணிவிட்டாருங்கிறார் அவருக்கு நல்லா தெரியும் அவரால் நீக்கவும் முடியும் இது இயல்பாக இருக்குது அதனால் இதை கம்பேர் பண்ணாமல் நான் செய்வது கர்மயோக வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கையில் சபரிமலைக்கு மாலை போடுவோம் நான் முப்பத்தாறு மலை போயிட்டு வந்துட்டேன் என்கிட்ட நீ பேசுகிற அப்படின் ஒருத்தர் முப்பத்தாறு விட மலை போட்டு போயிட்டு வந்துட்டானா ஆனவம் இருக்குது நான் ஒரு கோடி ஜபம் பண்ணியிருக்கேன் என்ன இருக்குன்னு ஒரு கோடி ரூபா எனக்கு பண்ண பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் நான் ஒரு கோடி பண்ணியிருக்கேன் தெரியுமா எப்படி இருக்கும் அந்த நோக்கம் இருக்கக்கூடாது ஆணவம் இருக்கக்கூடாது பொறாமை இருக்கக்கூடாது வாழ்க்கையில் எது செஞ்சாலும் அடக்கமாக செய்யணும் இதெல்லாம் கருமயோக சாதனை நாம் எந்த நிலையில் இருக்குன்னு பார்க்கணும் ஒருத்தன் பொறாமையினால் உயர முடியாது உள்ளத்தால் உயர முடியும் வெள்ளத்தனையாக மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனது உள்ளத்தனையது உயர்வுங்கிறார் உள்ளம் எப்படி இருக்கிறது பார்த்தா உயர்வே இருக்குது வேற நீ பொறாமை மற்ற ஊக்கமும் உள்ளமும் நல்லா இருக்கணும் நம்மளுக்கு அதுதான் உயர்வை கொடுக்கும் இப்படியெல்லாம் செய்வது கர்மயோகம் துறவிக்கும் கர்மயோகம் உண்டு இல்லார்த்தானும் கர்மயோகம் துறவிக்கு என்ன அங்கே ஆசிரம கடமைகளை பற்றில்லாமல் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இந்த போட்டி பொறாமை இல்லாமல் அங்கே பார்க்கணும் அவர் அங்கே அவருக்கும் இல்ல இடத்துல இருக்கும் இல்லறது இப்படி பார்க்கணும் இப்படி செய்வது கர்மயோகம் நாம் இதை நிறையா விரிவாக வந்து பழைய அத்தியாயங்களை சொல்லியிருக்காரு அங்கே பார்த்துக்கரலாம் சரி இதில் என்ன பலன் கிடைக்கும்னு சொன்னால் இந்த மனசெல்லாம் ஆளக்கூடிய சக்தி கிடைக்குமா கர்மயோகம் மரமாக பண்ணிங்கன்னா ஞானத்துக்கு தகுதி கிடைக்கும் மன தூய்மை கிடைக்கும் பிறகு எல்லா உயிரும் ஒரு அன்பு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக இயல்பாகவே அதாவது அன்புடைமையிலிருந்து அருள் உடைமைக்கு போயிடுவான் திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா இல்லற வாழ்க்கை இல்லறவியல்ல முதல்ல அன்புடைமை சொல்வார் துறவுக்கு போனோம்னு அருள் உடைமையை ஆரம்பிப்பார் அன்புன்னா என்னென்னா தான் தான் குழந்தை தன்னை சுற்றியிருக்க அன்பு செலுத்துறது அன்புடைமை அருள் உடைமைனா எல்லா ஜீவராசியும் அன்பு செலுத்துனா அது பேர் அருள்ன்னு பேர் அன்பாக இருக்கவன் அருளுடையவனாக மாறிடுவான் அன்புடையவன் அருளுடையவனாக ஆகிவிடுவான் எல்லா உயிர்களையும் தானாக பாவிக்கிற எண்ணம் எல்லா உயிர்கள்ட்ட இறக்கம் இப்படி ஒரு அருமையான புத்தி மனம் உயர்ந்த நிலையை அடையும் அப்படிங்கிறார் பிறகு அவனுக்கு எந்த பாவமும் அவனை ஒட்டாதுங்கிறார் நீங்கள் செயல் செய்யும்போது கர்மயோகப்படி செஞ்சால் ஒரு பாவம் வராதுங்கிறார் அதுக்கு இங்கே இந்த அத்தியாயத்தில் ஒரு உதாரணம் சொன்னார் தாமரை இலை தண்ணீர் போலங்கிறார் தண்ணி இல்லாமல் தாமரம் வள தாமிரம் வளருமா தாமரை இலை இருக்கிறது எங்கே தண்ணி இல்லை வளர்றது எதனால் அதுலேயே வளருது அதுலேயே ஆனால் விட்டுதா தண்ணி விட்டுதா அதில் வேறு இலையை போடுங்க அணுஞ்சு போயிடும் கட்டி அழுகி போயிடும் இந்த என்ன பண்ணுது அங்கே கர்மயோகப்படி வாழ்ந்தால் தாம குடும்பத்திலையும் இருப்போம் குடும்பத்தினால்தான் வளருவோம் குடும்ப சூழ்நிலையும் இருப்போம் ஊர் சூழ்நிலையும் இருப்போம் ஆனால் ஒட்டாமல் வாழ்வோம் இந்த கர்மப்படி வாழ்கிற அப்போ என்ன பாவம் எந்த பாவம் ஒட்டாதான் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுறாரு ஆப்ரேஷன் பண்ணும்போது அதை உயிரை காப்பாற்ற முயற்சி பண்ணி பண்ணுறாரு இறந்து போது பாவமா என் டாக்டர்கிட்ட போய் நீங்கள் இப்படி பேஷண்ட்ட கொண்டுட்டிங்களே நான் கத்துவோமா அவருக்கு இறந்தாலும் புண்ணியம் பளைச்சாலும் புண்ணியம் கொஞ்சம் கொலகார திருட வர்றான் ஒரு ஆளை கொண்டு போட்டு திருடுறான் அவனுக்கு புண்ணியமா கிடைக்கும் அவனுக்கு பாவம் தான் கிடைக்கும் இவர் கடமையை செய்கிறார் அது மாதிரி இல்லறத்தில் இந்த பாவனையோடு நம்ம செஞ்சோம்னு சொன்னால் எந்த ஒரு பாவமும் தாமரை இல்லை இலையில தண்ணி ஒட்டாத மாதிரி எந்த பாவமும் அவனை ஒட்டாது பிறகு மனநிறைவோடு இருப்பான் மற்றவங்களை காட்டில ஞானம் வந்தால் முழுமையான மனநிறைவு வரும் ஆனால் கர்மயோகப்படி செஞ்சால் மற்ற உலக வாழ்க்கையில் வாழ்கிறவங்களை விட நிம்மதியாக இருக்க முடியும் நீங்கள் நினைக்கலாம் ஒரு காரில் போகிறாரு இதில் வர்றாரு எப்போ பார்த்தாலும் பேரு புகழ் மாலை மரியாதை குமியுதுன்னு நினைக்கலாம் எல்லாம் இருக்குது அமைதி ஒன்றுதே இல்லை பிறவர் எல்லாம் இருக்குது அமைதி ஒன்றுதே இல்லை அப்படிம்பார் கர்மயோகம் வாழ்கிறவனுக்கு ஒன்றுமே இருக்காது அமைதியாக இருக்கு கேளுங்கள் நிறைய சந்தோஷமாக இருக்கேன்பான் ஒரே வார்த்தை சும்மா நிறையவாக இருக்கேன் அப்படிம்பான் இது கர்மயோகத்துக்கும் கர்மயோகம் பண்ணாமல் வாழ்பவர்களுக்கும் உள்ளது கர்மயோகம் நம்மளை வந்து அப்படியே செய்ய செய்ய கர்மத்தை கர்ம செய்ய செய்ய விவேகம் வைராக்கியம் புத்தியெல்லாம் கூர்மையாகும் சந்தனக்கட்டையை உரச உரத்தையும் வாசனை வரான் தண்ணிக்குள்ள போட்டு வச்சிங்கன்னா நாத்தம் இருக்கிறோம் சந்தனக்கட்டையாக இருந்தால் கூட சும்மா போட்டு தண்ணிக்குள்ள வைங்க வாசனையாக வருதுன்னு பார்ப்பான் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பார்க்க முடியாது அதை தேய்ச்சிக்கிட்டே இருங்க அது மாதிரி நாம் வேலைகளை குடும்பத்தில் கடமைகளை ஒழுங்காக செய்ய செய்ய அது நம்மளை நல்லா பண்படுத்தி விவேகம் வைராக்கியத்தை கிடைக்கும் சொல்கிறார் இதுக்கு ஒரு உதாரணம் எப்படி பார்க்கலாம்னா ஞானம் முழுமையான அமைதியாக கொடுக்கும் ஞானத்துக்கு தகுதியாக கர்மயோகம் கொடுக்கும் ஆனால் கருமயோகமே ஓரளவுக்கு அமைதியை கொடுத்துரும் இப்போ நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கலை அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் பசிக்கு வைத்த கில்லுது ஒன்றுமே கிடைக்கலன்னு அழைகிறோம் துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கான் நல்லா அரிசுவை உணவோடு ஒருத்தர் சாப்பாடு கொடுத்துறாரு சாப்பிடலை ஆனால் மனசில் என்ன வந்துருச்சு அப்பா சாப்பாடு வந்துருச்சான்னு ஒரு நிம்மதி இருக்கா இல்லையா உடனே ஒரு நிம்மதி சாப்பிடாமே நிம்மதி வந்துடுங்க சாப்பிடலை ஆனால் நிம்மதி வந்துடும் அது கர்மயோக வாழ்க்கை ஞானம் அல்ல ஆனால் ஞானம் வரப்போகுதுங்கிற நிம்மதி வந்துடும் அடைய போகிறவங்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருங்கிறாரு வேலை கிடைக்காம ஒருத்தர் வந்து அலைஞ்சிக்கிட்டே இருக்கான் கவலையோடு அலைகிறான் ஒரு ஒரு லட்சரூபா சம்பளத்தில் வேலை கிடச்சிருது வேலை கிடச்சிட்டு ஒரு மாதம் வேலை செய்கிறாள் கவலையோடைய வேலை செய்வான் சம்பளமே கைக்கு வாங்கலை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் கிடைக்க போகுங்கிற புத்தி அதுலேயே ஒரு பெரிய ஆனந்தம் வந்துடும் அவனுக்கு அது மாதிரி கர்மயோகம் வாழ்க்கை வாழும் பொழுது நாம் தயாராகி கொண்டிருக்கின்றோம் எப்படியும் கடவுளை அடைந்து விடுவோம் நிச்சயம் நாம் நிறைவே அடைந்து விடுவோங்கிற எண்ணமே நம்மளுக்கு ஒரு பெரிய அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்துருங்கிறார் அதனால் கர்மயோகத்தின் பலன் வந்து அப்படி அது கிடைக்கிறனு நினச்சாலே சந்தோஷம் எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார் இந்த லாட்ரிஷீட் கேள்விப்பட்டிருக்கேலாம் ஒரு லட்சம் ஒரு கோடி ரூபா முத முதல்ல ஒரு கோடி ரூபா லாட்ரி ஷீட்டு போட்டாங்க இப்போ லாட்ரி ஷீட்டு கிடையாது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் முதல்ல ஒரு பத்து லட்சம் அப்புறம் ஒரு கோடின்னு ஒரு லாட்ரி ஷீட்டு விளம்பரம் பண்ணாங்க அந்த ஒரு கோடி சாதாரணம் அன்னைக்கு ஒரு கோடினா இன்னைக்கு இருக்க நூறு கோடி மாதிரி ஒருத்தர்ட கேட்ட லாட்ரி ஷீட்டு வாங்கினார் ஒரு கோடி விழுந்தால் என்ன பண்ணுவீங்க விழுந்தோன்னு எனக்கு சந்தோஷம் தாங்க அது வீட்டுக்குள்ளேயே கதவு கூட்டி பேசாமல் இருந்துக்கிடுவேன்ட்டார் யார் என்னை பார்க்கக்கூடாது இப்படியே சொன்னார் ஏன்னா அந்த விழுந்துருச்சுங்கிற சந்தோஷத்தை தாங்க முடியாத அவர்கிட்ட அது மாதிரி கர்மயோகத்தில் போகும்பொழுதே நாம் தயாராகிக்கிட்டு இருக்கோங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் நம்மளை ஊக்குவிக்கும் அப்படிங்கிறார் அதனால் கர்மயோகம் செய்த ஞான யோகத்திற்கு தகுதி கிடைக்கும் ஒரு மன நிறைவு கிடைக்கும் ஒரு ஆனந்தம் கிடைக்கும் மற்றவங்களுக்கு மேலோட்டமான மகிழ்ச்சி இருக்கும் ஆழமான மனசில் துக்கம் இருக்கும் இவங்ககிட்ட மேலோட்டமாக கஷ்டம் தெரியலாம் ஆழமான மனசில் ஒரு அமைதியும் ஆனந்தமும் இது கர்மயோகம் கர்மயோகத்தின் பலன் பிறகு ஞான யோக சாதனை இதில் என்னன்னு சொன்னீங்கன்னா கர்மயோகத்துலேருந்து ஞான யோகத்துக்கு வரணும் வந்த பிறகு இப்போ பண்ணுறதெல்லாம் ஞான யோக சாதனை இப்போ உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா இப்போ சொல்கிற விஷயங்களை தத்துவங்களுக்கு இப்போ பஞ்சதேசியெல்லாம் நடத்துகிற தத்துவமாக வருது வார வாரம் க்ளாஸில் நான் யார் கடவுள் யார் இந்த உலகம்னா என்னங்கிற அறிவை தெரிஞ்சுக்கிறது ஞான தன்னை பற்றியே தெரிஞ்சுக்கிறது ஞான இது என்ன பண்ணணும்னா கர்ம யோகம் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு வரணும் இதையும் கேட்கணும் பிறகு கொஞ்சம் வயசு ஆக ஆக அதிலேருந்து விடுபட்டு முழுமையாக இந்த தத்துவ ஆராய்ச்சியில் நம்ம இறங்கணும் இந்த ஞான யோக சாதனையில் உள்ள இறங்கணும் இப்போ நாம் இங்கேருந்து மெட்ராஸ் போகணும் ஃப்ளைட்டில் போகணும் என்ன பண்ணுவோம் மதுரை வரைக்கும் காரில் போவோம் பிடிச்சி டைம் ஆயிடுச்சா அதே எத்தனை மணிக்கு ஒருவேளை வருதா வரலையா லேட்டாக வருதா எல்லாம் பதறிக்கிட்டே போவோம் போய் அங்கே இறங்கின உடனே நான் வந்த காரு இதை விடலாமா இதனை கையிலே வச்சுக்கிட்டு போகலாமல் போக முடியுமா அதை விட்டுட்டு இறங்கினாத்தையும் ஃப்ளைட்டில் போக முடியாது அப்புறம் அங்கே போயிடுறான் திரும்ப காரை பயன்படுத்துவோம் ஆனால் அங்கே ரிலாக்ஸாக பயன்படுத்துவோம் அந்த வர வேண்டியதுக்கு வந்தாச்சுப்பா இல்லாட்டி நடந்து கூட போகலாம் ட்ரெயினில் கூட போகலாம் மெதுவாக போவோம் என்ன அப்படின்னு ஒரு ஃப்ரீ வந்துடுறாங்க இது ஒரு பத தத்துவம் கர்மயோகங்கிறது முதல்ல போய் சேர்றது ஞானயோகத்தை அங்கே போய் இதை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும் அதிகமாக இந்த சாதனையை விட்டுட்டு ஞானயோக சாதனைக்கு வரணும் வந்தாத்தன் நாம் ஞானத்தை அடைய முடியும் பூஜை வழிபாடு ஜபமெல்லாம் நிறையா பண்ணணும் பிறகு நாளாக நாளாக அதை விடக்கூடாது கொஞ்சம் வச்சுக்கிட்டு இந்த ஞான யோக சாதனைக்கு வரணும் தத்துவத்தை புரிஞ்சுக்கிற விஷயத்தில் இருக்கணும் வேதாந்த விஷயங்களையும் கேட்கணும் பூஜா சபத்தையும் வச்சுக்கிறணும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அதிகமாக இதுக்கு கவனம் கொடுக்கணும் அப்படிங்கிறார் அதற்கு பேர் சிரவணம் குரு மூலமாக கேட்குறதுக்கு பேர் சிரவணம் பிறகு மனநம்னு ஒன்று இருக்குது சந்தேகம் நிறைய வரும் இந்த ஞான என்னன்னா என்ன கேட்டாலும் சரி சந்தேகம் அந்த சந்தேகத்தை குருவிட்டே கேட்டு நிவர்த்தி பண்ணணும் இல்லைன்னா நம்ம கூட மாணவர்கள் படிக்கிறாங்கள்ல இதில் அவங்கள மூலமாக நிவர்த்தி பண்ணலாம் சிலமானவர் குழப்பி விட்டுருவான் அவன் யாரோரே புரிஞ்சுருப்பான் அவனும் குழப்பி விட்டு போயிடுவாங்க அதனால் அதுலேயும் கவனமாக நாம் கேட்கணும் ஒரு சித் பவானந்தர் ஒரு அந்தர் யோகத்தில் நிறைய உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தத்துவ விஷயம் ஞான விஷயம் கேள்வி கேட்கலாம் ஒருத்தர் கேள்வி கேட்டு ரெண்டு ரெண்டு ஒருத்தர் கேட்டார் அவருக்கு வயசு எண்பது வயசு ஒரு முப்பது வருஷமா அந்தர்யோகத்துக்கு வர்றாரு மனதை சுத்தப்படுத்துவது எப்படின்னு கேட்டார் சாமி கோபம் எனக்கு மனசு சுத்தமாகலைன்னு எண்பது விஷயம் நீ சொல்லலாம் என்ன சொல்ல முடியாது சுத்தமாகாமல் இருக்கும் எப்படி மனசை சுத்தப்படுத்துனா கருமயோகம் சொல்லியிருக்கு நீ முப்பது வருஷம் அந்தரயோகத்துக்கு வந்துட்டு நீ மனசு உட்காரன்னு சத்தம் போட்டு உட்காந்துட்டார் பிறகு ஒருத்தர் கேள்வி கேட்டார் இப்போ ஆத்மாவை கேட்கலாம் கடவுளை பற்றி கேட்கலாம் செத்த பிறகு புதைக்கிறது நல்லதான் எரிக்கிறது நல்லதான் பார்த்த ரெண்டா வெட்டு பாதியை புதைச்சிரு பாதியம் எரிச்சிருன்ட்டு என்ன கேள்வி கேட்கணும்னு இருக்கு தத்துவ விஷயங்களில் புரிஞ்ச விஷயங்களை அந்த சந்தேகத்தை தேக்கிறதுக்கு உண்டான கேள்வி கேட்குது இது மனநம் சிரவணம் மன இதெல்லாம் ஞான யோக சாதனை குரு மூலமாக தத்துவ விஷயங்களை தெரிந்து கொள்வது சிரவணம் புரிஞ்ச பிறகு சந்தேகம் நிறையா வரும் அதை நீக்குவது மனநம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனேன் கட்டிடம் கட்டும்போது முதல்ல கல் வைக்கணும் அப்புறம் சிவண்டு வைக்கணும் அப்புறம் கல் வைக்கணும் இப்படி படிப்படியாக தான் போனேன் மொத்தமாக எல்லாத்தையும் கூப்பிடனா கரெக்டாக வராது கர்மயோகம் செய்யணும் அப்புறம் ஞானயோகத்துலேயும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முதல்ல கீதை கேட்கணும் பிறகு உபனிஷத் கேட்கணும் இப்படியெல்லாம் கேட்கணும் நான் திரு மதுரையில் வந்து பகவத்கீதை சாமி வந்து மாதத்துக்கு ஒரு ஒரு வாரம் நடத்துவார் அறுபது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஒன்றரை மணி நேரம் க்ளாஸுக்கு போவேன் ஒரு வாரம் டெய்லி போயிட்டு போயிட்டு ஒரு அறுபது கிலோமீட்டர் சாயந்தரம் கீதை கேட்பேன் காலையில் உபனிஷத்து நடத்துவார் அங்கே இருக்க சன்னியாயசினி அம்பாக்கள்லாம் இருப்பாங்க நீங்கள் உபனிஷத்துகளும் கேளுங்க பாரு எனக்கு அந்தளவுக்கு பக்குவம் இல்லை அப்போ முப்பது வயசு இருபத்தாறு வயசில் கேட்க ஆரம்பித்தேன் எனக்கு அதெல்லாம் புரியாதுமா கீதை போதும் அப்படின்னு அப்பயே சொன்னேன் குறைய கொஞ்சம் நாள் கழித்து எல்லா உபனிஷத்தும் படிக்க ஆரம்பித்தேன் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும் இதுதான் ஞான யோகத்தில் முதல்ல கொஞ்சம் ஈஸியான சப்ஜெக்டை படிக்கிறது ஒரே கஷ்டமான சப்ஜெக்டுக்கெல்லாம் உள்ளே நுழைஞ்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும் போய் சந்தேகங்கள்லாம் தெளிகிறது மனனம் பிறகு அதுக்கு பிறகு என்னன்னு சொன்னீங்கன்னா நிதித்தியாசனம் என்னதான் புரிஞ்சாலும் பழைய பழக்க தோஷம் நம்ம அதை விட்டு போகவே போகாது அது பிடிச்சி ஒரு ஆட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கோம் அகம் பிரம்மாஸ்மி நான் பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிறது புரிஞ்சிடும் பிறகு இந்த உடம்பு மனசில் தான் புத்தி போகும் அதுக்கு தான் நிதித்தியாசனம் அப்படிங்கிறது நிதித்தியாசனம் சொன்னால் அடுத்த அத்தியாயத்திலேயே தியான யோகம் தியானமே அங்க முக்கியமான தியானம் என்ன சொல்றாரு தெரியுங்களா தத்துவத்தை தியானம் பண்றது சொல்றாரு நம்ம தியானம்னு சொன்னோன்னா எல்லாம் தியானம் தான் இதெல்லாம் ஆரம்ப ஸ்டேஜ் அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம படித்த தத்துவங்களை நிஷ்டை பண்ணுவதற்கு தியானம் சொல்வார் அதை எப்படி நிலை அந்த தத்துவ விஷயங்களை அதற்கு உண்டான தியானம் சொல்லப்படுற அது நிதி தியாசனம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உடம்பு அல்ல மனமல்ல புத்தி அல்ல இதற்கெல்லாம் ஆதாரமான ஆத்மான்னு சொல்லி அதை நினச்சிக்கிட்டு அவன் பண்ணுவான் அந்த நிதித்தியாசனத்தில எப்படின்னா அந்த உடம்பு வந்து கருவி மாதிரி போயிட்டு பேனாவனை எழுதுறதுக்கு பயன்படுத்துறது மாதிரி இந்த உடம்பை நான் பயன்படுத்துகிறேன் அவ்வளோதான் இந்த உடம்பு வேற நான் வேறங்கிற புத்தியில் அவன் போ இருப்பான் சூரியன் போல சூரியன் எந்த செயலும் செய்வதும் இல்லை செய்விப்பதும் இல்லை ஆனால் சூரியன் ஒளி இல்லாமல் எந்த செயலும் நடக்காது அதுபோல் நான் நான் ஆத்மஸ்வரூபம் என்னுடைய சாட்சி சைதன்யத்தினால் இந்த உடம்பு செயல்படுது மனசு செயல்படுதுன்னுட்டு இருப்பான் இது ஞான இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இப்போ சொல்கிறது புரியும் புரியாமல் இருக்கும் கொஞ்சம் போக போக இதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும் இவ்வாறு கேட்டு சிந்திச்சு தெளிவு பற்றாச்சுன்னு சொன்னால் ஞானம் வந்தால் அறியாமல் போகும் பிறப்பு போகும் சூரியன் உதைத்தவுடன் இருள் அகழ்வது போல இந்த ஞானம் வந்தவுடன் அனைத்து அறியாமையும் போய்விடும் துயரமும் போய்விடும் பிறப்பும் போய்விடும் பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவுங்கிறார் வள்ளுவர் பேதமை அறியாமை செம்பொருள் காணும் பொழுது அறியாமல் போயிடும் அறியாமல் போயிட்டால் பிறப்பெண் பிறப்பே அந்த அறியாமல் தான் வந்துச்சேன் அதுவும் போயிருங்கிறார் பிறவாமை நிலையை அடைஞ்சிரும் இந்த ஞானத்தை பெறுவது ஞானயோகம் பிறகு இந்த ஞானத்தினால ரெண்டு பலன் சொல்கிறார் என்ன பலன் சொல்கிறார் சொன்னால் முக்தித்வயம் இரண்டு விதமான மோட்சம் கர்மயோகம் பார்த்தாச்சு ஞான யோகம் பார்த்தாச்சு ஞான யோகம் கொஞ்சம் கஷ்டம் இது கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகத்தான் வர முடியும் வந்தால் இல்லறமோ துறவரமோ இந்த ரெண்டு பேருக்கு ரெண்டு பலன் சொல்கிறார் ஜீவன் முக்தி விவேக முக்தின்னு சொல்லி ரெண்டு விதமான மோட்சம் அப்படிங்கிறார் சில பேர் அவர் ஜீவசமாதி ஆகிட்டார்னு சொல்லுவாங்க கேட்டிருப்பீங்க ஜீவசம் மாதிரி நென்னர்த்தான் உயிரோடு வச்சு புதைக்கிறது அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படியே சாமியார் உட்காந்துடுவார் கண்ணம்பூடி சுற்றி கட்டடத்தை கட்டி மூடிடுவாங்க ஜீவன் முக்தி அது கிடையாது அது வந்து சன்னியாசியில் செய்கிற ஒரு சம்பிரதாயம் இருக்குது அவரும் அவர் உடம்பை விட்டு உடம்பை விட்டு சமஷ்டியில் கலந்துருவார் அவர் அவ்வளவு அது விதேக முக்தி ஜீவன் முக்தினா ஜீவனோடு வாழும் இந்த உடம்போடு உயிரோடு வாழும் என்ன வந்தாலும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கின்ற நிலைதான் ஜீவன் முக்தி அது எல்லாருக்கும் வேணுமா வேணாமா சந்தோஷமா இருக்கு எல்லாரும் நினைக்கிறோமா நினைக்கலையா கஷ்டமே இருக்கக்கூடாது சந்தோஷமா இருக்கணும் எப்பயும் அமைதியாருன்னு நினைக்கிறோம்ல அது இதுல தான் வேற உலகத்தில் எதுனாலும் மற்றதெல்லாம் டெம்பரவரியா வரும் டெம்பரவரியா போயிரும்ங்கிறார் மற்றதெல்லாம் வரவே வராது அப்படிங்கிறார் பிறகு இவன் எப்படி இருப்பானான்னு அந்த ஞானி இந்த உடம்பு பஞ்சபூதத்துலேருந்து வந்துச்சு இந்த உடம்பு பஞ்சபூதத்தில் இப்போ ஐக்கியமாக போகுது அது வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அவன் செயல்படுவான்ங்கிறார் அவனுக்கு வர்ற கஷ்டத்தை தாங்கிக்கிறவேன் என் கூட இருக்கவங்களுக்கு கஷ்டப்பட்டால் தாங்க முடியான்னு சில பேர் சொல்லுவான் இருக்காது இல்லைங்களா இவனுக்கு அது இருக்கும் அந்த கஷ்டத்தை திக்க முயற்சி பண்ணுவான் முடியலைன்னு அதிகம் சமமாக ஏற்றுக்குருவான் இவனுடைய மனசு எப்பொழுதுமே அமைதியாக இருக்கும் இன்பத்தில் துல்லாத துன்பத்தில் துவலாத மனம் கிடைக்கும் இதுதான் ஜீவன் முக்திங்கிறார் ஒரு இதில் ஒரு பழைய சீரியல் இதுவும் கடந்து போகும்பான் பார்த்துருக்கீங்களா இது ஒரு ஞானியனுடைய வார்த்தை நீங்கள் இதில் இதுவரைக்கும் வாழ்க்கையில் இது வந்து ஞானம் இருக்கோ இல்லையனு யோசிச்சு பார்க்கலாம் நான் சொல்கிற விஷயத்தை நல்லா யோசிச்சு பாருங்கள் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை எல்லாருக்கும் வந்திருக்கா இல்லையா வராதால் ஒரு ஆள் சொல்லுங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் வந்திருக்கா இல்லையா இல்லையு யாராவது சொல்ல முடியுமா சரி அந்த கஷ்டம் இப்போ இருக்கா அது ஒரு மாதம் கழிச்சு அப்பயே இருந்துச்சா இருக்கா போயிடுச்சுல்ல சரி இப்போ ஒரு கஷ்டம் வருது அதை கம்பேர் பண்ணி பார்த்து அந்த கஷ்டம் வந்துச்சு அதுவே போயிடுச்சு இதுவும் போயிடும்னு நினைச்சாலே என்ன ஆகும் ஒரு அமைதி வந்துருமா இல்லையா எந்த கஷ்டமும் நிற்கிறது இல்லை எந்த சந்தோஷமும் நிற்கிறதில்ல ஆத்ம சந்தோஷ தவிர இந்த ஆன்மீக சந்தோஷந்தான் எப்பயும் நிற்கும் நீங்கள் உலக விஷயங்களில் எந்த சந்தோஷம் வந்தாலும் சரி அந்த நேரம் இருக்கும் போயிடும் எவ்வளவு தாங்க முடியாத கஷ்டம் மரண வேதனையாக இருந்தாலும் சரி கட்டாயம் போயிடும் இது ஞானிக்கும் இந்த புத்தி இருக்குமா எப்பயும் இருக்குமா இது நம்மளும் நினச்சி பார்க்கலாம்ல பார்க்க கூடாதா நினச்சி பார்த்தா என்ன ஆகும் அப்பயே கஷ்டம் போயிடும் இப்படி பார்த்து இவன் என்ன பண்ணுவான்னா சந்தோஷமாக இருப்பான்னா அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது இந்த ஏழரை நாடுன்னு சொல்கிறேன் பார்த்துருக்கீங்களா ஏழ்ரை நாடு ஜோசியர் பயன்படுத்தி விட்டுருவார் உனக்கு ஏழுற ஆரம்பிச்சிருச்சு பார்த்துரு சில வேற என்ன ஏழரை வருதுடாம தேனியில் உண்மையிலே நடந்துச்சு நாங்கள் பொறுப்பு நிர்வாகம்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அங்கே சமையல் ரெண்டு பேர் பண்ணுவோம் நல்லா பண்ணுவானுங்க நான் உள்ளே போனேன் அங்கே உட்காந்து காய்கறி ஒருத்திருந்தேன் ஒருத்தர் வேகமாக விட் இந்திரா இந்திரா ஏழரை வருடா இந்திரா இந்திரா அண்ணா ரெண்டு ஓடிய போயிட்டாங்க இரடா ஏழுறவர் இதுங்கிறான் பிறகு போயிட்டான் ஒருத்தர் வந்தார் அப்போ இவரத்தை ஏழ்றேன்னு சொல்லியிருக்கான் போல இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு அதே மாதிரி அவர் வந்து அதன இதை இப்படியே பார்த்துட்டு போயிட்டேன் ஏதோ கெஸ்ட்டாக வந்தீங்கன்னு தங்குவார் அவர் வந்தால் போய் நை நை நாங்கள் போய் ஏதோ பண்ணுவார் போலருக்கு அவருக்கு ஏழ்றேனே பேர் வச்சிட்டான் வந்து கேட்டேன் இரடா இப்படி சொல்கிறேன்னா போங்க சாமி அவர் வந்தார் நம்மளை படம் படுத்து எடுக்கிறோம் அதுக்கப்புறம் ஏழுறேங்கிற இந்த ஏழ்ரை அப்படி ஒரு பயம் நீங்க மொத்தம் எத்தனை ராசி இருக்கு உலகத்தில் ஜாதகத்தில் எத்தனை ராசி பன்னெண்டு ராசி எத்தனை கோடி மக்கள் இருக்கோம் எண்ணூறு கோடி வச்சுக்கோங்க உலகத்துல இந்த பன்னெண்டு ராசியில மூணு ராசியில சனி வரும்போது ஏழ்ரை நாடு மூணு ராசியில சனி வந்துச்சுன்னா இப்போ மூணு ராசிக்காரர்களுக்கு எப்போ ஏழு நாடு நடக்கும்ல அப்போ மூணு ஒருவங்க ராசிக்காரர்களுக்கு ஏழரை நாடு இருக்கா இல்லையா அப்போ எண்ணூறு பேர்ல கட்டாயம் இரநூறு பேர் கட்டாயம் ஏழு நாடு உலகத்தில் எல்லாருக்கும் இரநூறு பேருக்கு ஏழ்ற நடந்துகிட்டுதே இருக்கு அதை போய்கிட்டு ஏழு வந்துருச்சு ஏழ் ஏன் கவலைப்படணும் வந்தா வந்துட்டு போகுது நல்லாரு அப்படின்பா ஞானி இவனுக்கு ஏழ்ற நாடு வந்தாலும் கவலை இல்லை எட்டரை நாடு வந்தாலும் கவலை இல்லை எந்த நாடு வந்தாலும் அவனுக்கு கவலை இல்லை இந்த ஞானம் வந்தால் அவன் அவனை எந்த கிரகம் என்ன வந்து வா வந்துட்டு போ நல்லதுதான் அப்படிம்பா இவனுக்கு அந்த கவலையே இருக்காது அதுக்காக நம்ம சனிதோஷம் போகிறதுக்கு திருநள்ளாறு போகக்கூடாது சிங்க குச்சனூர் போகக்கூடாதுன்னு சொல்லலை அதெல்லாம் பண்ணணும் தப்பு இல்லை இறை வழிபாடு தோஷ பரிகாரம் தப்புன்னு சொல்கிறது இல்லை அதை போட்டு அலட்டிக்கிற கூடாது பண்ணுறோம் சில பண்ணி ஆகலை போகுது நடந்துட்டு போகுது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நிச்சயம் ஒரு நாள் மாற்றம் வந்துடும் மாற்றம் வராமல் ஒரு நாளும் இருக்காது அப்படிங்கிற புத்தியோட இந்த ஞானி இருப்பான் அது ஜீவன் முக்தி இவன் ஆனந்தமாக இருக்க காரணம் சமதர்ஷனம்ங்கிறார் எல்லாத்தையும் சமமாக பார்ப்பான் நான் அதாவது இதுலேயே சொல்றார் பிராமணன் பசு நாய் நாயை தின்போன் எல்லாரையும் ஒன்னாக பார்ப்பாங்கிறார் கவனமாக புரிஞ்சுக்கிறேன் இதில் நீங்கள் கவ தப்பாக புரிஞ்சிடக்கூடாது எல்லாரும் ஒன்றுங்கிறது தத்துவத்தின் அடிப்படையில் கலெக்டர் கலெக்டர் ஷீட்லேயே உட்காரண்ணா நான் போய் எல்லாம் ஒன்றுன்னு நான் ஞானி நான் கலெக்டர் உட்காரக்கூடாது ஃபியன் பியன் சீட்டில் தான் உட்காரன்னு கிளர்க்கு கிளர்க் சீட்டில் தான் உட்காரண்ணே ராமகிருஷ்ணன் சொல்வார் புளியும் நாராயணன் தான் கொஞ்சம் விலகி இருப்பார் ஒரு இதயம் சொல்வார் ஒரு மத யானை வரும் சீடர்கள்லாம் வெளியே போய்கிட்டு இருப்பாங்க ஒரு மதம் பிடிச்ச யானை வரும் யானைக்கு மதம் பிடிச்சிச்சு ஓடுங்க ஓடுங்கன்னு கத்திக்கிட்டே வருவான் நம்ம சொல்லி கொடுத்துருக்காரு எல்லாரையும் பிரம்மன் நாராயணன் அப்பார் சாமி கும்பிடுவான் யானை பிடிச்சி தூக்கி எரிஞ்சு விட்டுரும் மயக்கம் எல்லாம் தூக்கிட்டு போவாங்க என்னப்பா ஏன்பா அப்படி விலை ஓடி இருக்க வேண்டியதா உங்கள் உபதேசத்தாலதான் குருவே நீங்கள் சொன்னீங்க நாராயணனை பார்க்க சொல்லி நானும் மதம் பிடிச்சி நாராயணனை பார்த்தேன் எனக்கு இப்படி ஆகி போச்சும்பான் அவர் என்ன சொல்வார் கரெக்டுப்பா யானை மேலே ஒருத்தர் உட்காந்துருந்தானே அவனை நீ நாராயணனை பார்க்கலையா அவன் ஓடு ஓடுன்னு சொன்னேன் அல்ல அப்போ இது அறவரஞானம் புரியுதுங்களா அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அது வந்து தத்துவத்தை புரிஞ்சு மனசுக்குள்ள அடிப்படையில் என்னுடைய ஆத்மா அனைவருடைய ஆத்மா கடவுளுடைய ஆத்மா ஒன்று இந்த உடல் வருது போகுது அப்படிங்கிற புத்தியோட இருக்கணும் நகையும் தோடும் தங்கம் தான் ஒட்டியான எடுத்து காதல போட முடியுமா ரெண்டும் சமந்த ரெண்டும் தங்கம் தானே ஒரு நூறு தோடு வச்சிருக்கீங்க அது ஒரு அரை கிலோ தங்கம் ஒட்டியான ஒரு அரை கிலோ தங்கம் இந்த ஒட்டியான அரைக்கிலோ தங்கத்தை காதல போட முடியாது நூறு தோடும் இடுப்பட மாட்ட முடியாது அது இருக்கிற இடத்துல இருக்கணும் தங்கம் புத்தி இருக்கணும் இதுதான் சம தரிசனம் சம அதாவது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற இடங்கள்லாம் தனித்தனியாக அவங்க அவங்க இருக்கணும் வெளியே வந்து முள்ளுக்குள்ளே எல்லாம் ஒன்று அவனுக்கு சுப்பீரியாரிட்டி இருக்கக்கூடாது இவனுக்கு இன்ஃபீரியாரிட்டி இருக்கக்கூடாது இதே முக்கியம் நான் பெரியாளுங்கிற புத்தி இவனுக்கு இருக்கக்கூடாது இவனுக்கு தாழ்வு மனப்படம் ஞானம் வந்தால் வராது இப்போ வராது கலெக்டருக்கும் வராது நீங்கள் இந்த உயர்ந்த மனிதன் சினிமா படம் பார்த்தீங்களா ஏன்னா சினிமாவை சொல்கிறேன்னு பார்த்தீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி பெரிய எஸ்டேட் ஓனராக இருப்பான் அவன் கூட படித்தான் சுந்தராஜன் டிரைவராக இருப்பான் வெளியே கார் ஓட்டும்போது நம்ப கையை கெடுத்து நிற்பான் இப்படித்தான் இருப்பான் அவன் அதே மாதிரி தான் டீல் பண்ணுவான் ரெண்டு பேரை இது எஸ்டேட்டு போயிடுவாங்க அங்கே போனவன் என்ன பண்ணுவான் வாடா அவனுக்கு கையை பிடிச்சி அந்த நாளும் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததுன்னு பாட்டு பிடிச்சுக்குவாங்க இது வெளியே ஆஃபீஸில் அப்படித்தான் இருக்கணும் சமதரிசனம்னு சொன்னால் எங்கே எப்படின்னு இருக்கணும் அங்கே அப்படி தான் ஆனால் ஆள் மனசுக்குள்ள அவன் கீழே இவன் கீழானவன் நான் மேலானுன்ற புத்தி வரக்கூடாது இவனுக்கு வராது ரெண்டு பேரும் சமமான பாவனை இருப்பதால் இவன் எப்பொழுதும் ஆனந்தமாக இருப்பான்ங்கிறார் புகழ்ச்சி வந்தாலும் எகழ்ச்சி வந்தாலும் இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் சம இருக்கக்கூடிய ஸ்திரமான ஞானம் இருக்கும் அதனால் இவனுக்கு கவலை இல்லை அப்படிங்கிறார் பிறகு பொதுவாக ரொம்ப சுதந்திர விஷயத்தை விலகியிருப்பான் அதனால் கஷ்டப்பட மாட்டாங்கிறார் இன்னொரு காரணம் சொல்கிறார் எப்போ பார்த்தாலும் புலன் இன்பங்களே ஓடமாட்டான் யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் அதனின் இளங்கிறார் எங்கெங்கெல்லாம் நீ எதெந்த பொருள் விளைய நிற்கிறி அங்கே துன்பம் கிடையாது புரியும் இங்கே இதுக்கு போனால் கஷ்டம் புரியும் கரெக்டாக விளைய போயிடுவான் அதனாலவேன் ஜீவன் முக்தனாக இருக்கும் ஆனந்தமாக இருப்பான் உண்மையிலே இந்த ஞானத்தில் என்ன புரிஞ்சுக்கிறேன்னு தெரியுமா ஆனந்தம் எங்கேயும் வரவில்லை நம்மிடம் நம்மளுடைய சுரூபமே ஆனந்தம் பஞ்சதேசியில் இப்போ நடத்திக்கிட்டு இருக்கேன் நம்மளுடைய உண்மையான சுரூபம் ஆனந்தம் அது ஒருவருக்கும் புரிவதில்லை தெரிவதில்லை நம்மளுடைய ஆனந்தத்தை ஒரு பொருள் மேல ஏற்றித்தே அனுபவிக்கிறேமே ஒழிய அந்த பொருள்லருந்து சுகம் வருவதில்லை அது ஒரு ஞானி சொன்னார் தன்னிடத்தில் சுகம் இருக்கிறது அதை காண்பது மிக மிக கடினம் பொருள்களிடத்தில் சுகம் இல்லை சுகம் இருக்கிறதாக நாடி ஓடிக்கொண்டே இருக்கிறான் அப்படின்னாரு இதை தெரிஞ்சுக்கிறனும்னா இந்த இப்போ பஞ்சதையை சுருக்கமாக கூட கேளுங்க இந்த முதல்ல வந்து ஒரு மூணு க்ளாஸ் பஞ்சதை யூடியூப்லாம் இருக்குது மெதுவும் ஒரு பத்து பத்து நிமிஷம் சுலபமாக கேட்டு பாருங்கள் மிருகதாரண்ய உபனிஷத்தில் தான் வந்து சு ஆனந்த சுருமுங்கிற சொல்கிறாரு பிரிய எங்கெல்லாம் இருக்கோ அங்கேயும் ஆனந்த சுருமுன்னு சொல்லும் பொழுது யாரு மேலும் யாரும் பிரிய வைக்க முடியாது யாரும் என் மேலேயும் பிரிய வைக்க முடியாது ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம்பகுதின்னு சொல்றாரு அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த பிரிருகதார்ஞ்சி உபனிஷத்தில் வருது அப்படி அழகாக விளக்குறார் நம்மளுடைய உண்மை இருந்தாலும் விளக்குனாலும் கூட நிற்காது மனசுல இதை புரிஞ்சுக்கிட்டா இவன் வந்து ரொம்ப சந்தோஷம் கௌபீன வந்தக கழுபாக்கிய வந்தகங்கிறார் வெறும் கௌபீனத்தை கட்டி மரத்துக்கு ஆனந்தமா இருக்கானா அவனுக்கு எந்த கவலையும் கிடையாதான் அவன் தான் பாக்கியமான வர ஒரு பாடல் இருக்கு ஒரு ஸ்லோகர் கௌபீனா வந்தக கழுபாக்கியை வந்தகங்கிற வெறும் கோமானத்துல தான் சொத்து மிச்சபாத்திரம் கூட கிடையாதான் கை தான் மிச்ச பாத்திரமா ஆனால் அவனுக்கு இருக்க ஆனந்தம் உலகத்தில் இல்லையா அப்படி ஒரு தெரிக்கான் இதெல்லாம் எப்படி கிடைக்கும்னு சொன்னான் ஆனந்தம் இன்னொரு விஷயம் லக்ஸுரி இவனுக்கு எல்லாம் லக்ஸுரி ஞானிக்கு என்னடா மாத்தி உள்தாவா சொல்கிறீங்க அவனுக்கு லக்ஸுரி இருக்கக்கூடாது அப்படித்தானே தோணேன் அவனுக்கு உடம்பே லக்ஸுரி எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க லக்சுரிக்கு நெசசிட்டிக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு லக்சுரியான பொருள் இல்லாட்டி நம்மளுக்கு கவலை வராது நெசசிட்டி இல்லாட்டி கஷ்டமா இருக்கும் அந்த காலத்தில் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆடம்பரம் இன்னைக்கு ஃபேன் என்ன ஆச்சு நெசசிட்டி இலவச ஃபேனே கொடுத்துட்டாங்க கட்டாயம் சொல்லிட்டு இருக்க முடியாது அந்த காலத்தில் ஃபேன் எல்லாம் இருந்தோம் எது லக்சுரியோ இப்ப ஏசி இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க ஏசி லக்சுரி இன்றைக்கி ஏசி நெசசிட்டி ஆகிப்போச்சு ஏசி நெசசிட்டி ஆகிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு இப்போ நெசசிட்டிக்கும் லக்ஸுரிக்கு என்ன வித்தியாசம்னா லக்ஸுரினா இருந்தாலும் ஒன்று இல்லாட்டால் ஒன்று நெசசிட்டினால் கட்டாயம் தேவை இவனுக்கு இந்த உடம்பே லக்ஸுரி தான் இருந்தாலும் ஒன்று இல்லாட்டால் ஒன்று இப்போ எடுத்துக்கிறியா எமத வா வா கூட்டு போ நான் ரெடியாக இருக்கேன்ருவான் கவலைப்பட மாட்டான் இது ஜீவன் முக்தி இவனுக்கு எல்லாமே லக்ஸுரிங் உடம்பே லக்ஸுரிங்கிறார் செம்மையானந்திட்ட ஏசி மாட்டியிருந்தாங்க ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர் ரூமில் ஒருத்தர் வந்து சாமியா இருக்கலாம் ஏசியான்னு கேட்டார் அவர் என்ன பண்ணார் இப்படியே ஒரு ஃபோனில் தான் பேசி சொல்லியிருக்காரு ஒருத்தர் வந்து ஏசியை அவர் அங்கே கேட்டவர் வண்டியில் வச்சு அனுப்பிச்சு கொண்டு எனக்கு ஏசி இருந்தாலும் ஒன்று இல்லாட்டா அங்கே வடக வெயில் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த நேரத்தில் ஒருத்தர் மாட்டி போயிட்டார் ஒரு டிவோட்டி எனக்கு ஏசி இருந்தாலும் ஒன்று இல்லாட்டி எடுத்து போயிட்டார் அப்போ இவனுக்கு உலகத்தில் இந்த உடம்பு முதல் கொண்டு லக்ஸரி இருந்தாலும் ஒன்று இல்லாட்டால் ஒன்று ஆனந்தமாக இருப்பான் அப்படிங்கிறார் மரணத்திற்கு முன்பே இவன் அனைத்தையும் காமக்ரோதங்களை எல்லாம் வென்றுவிட்டவனாக இருப்பான் அதனால் இவனுக்கு ஆனந்தம் அப்படிங்கிறார் ராவணனுக்கு காமமும் குரோதம் இருந்ததுனால ஆளே அழிஞ்சான் இவனுக்கு எல்லாத்தையும் நீக்கிடுவானா அதனால் இவன் ஆனந்தமாக இருப்பான் சில பேருக்கு ஞானம் வந்தாலும் இந்த விபரீத பாவனை சில தடையாக இருக்குது கடவுள் என்ன பண்ணுவாரா சோதிக்கிறதுனால சோதனை கொடுப்பாரான் சில நேரங்களில் கஷ்டத்தை கொடுத்து பார்ப்பாரான் அதே அதுக்கு அடி மயங்களின் வச்சுக்கல அடியாகலையின்னு வச்சுக்கலேன் புகழின் செல்வத்தையும் நிறையா கொடுத்துருவாராம் புகழுக்கு விழுந்துருவான் நீ யாராக இருக்கட்டும் புகழாக இருந்து அடிமையாகிடும் அது எவ்வளோ பெரிய சாமியாராக இருந்தாலும் அப்படித்தான் அதனால் புகழை கொடுத்து கீழே வேலை வச்சுருவார்கள் கடவுள் அங்கேயும் கவனமாக இருப்பான் அவன் புகழ் வந்தாலும் இகழ் வந்தாலும் சமபாவனையோடு இருப்பான் இது ஜீவன் முக்தி பிறகு விதேக முக்தின்னா என்னன்னு சொன்னால் அதாவது இந்த ஞானயோகத்தை பெற்றபின் அவன் இறந்தால் இந்த ஞானத்தை பெற்றவன் இறந்தால் மீண்டும் அவன் பிறக்க மாட்டான் இந்த அறிவு வந்தாச்சுன்னா அதுக்கு பிறகு அவன் எப்படி இறந்தாலும் சரி சில பேர் நல்ல சாவிசாகலேன்னு சொல்லுவாங்க கிடையவே கிடையாது அவன் புளி அடிச்சிச்சாகலாம் காட்டில் சாப்பாட்டுக்கெல்லாம் சாகலாம் ஞானம் வந்து அவன் அது பிறக்கவே மாட்டாங்கிறார் அவன் பிறக்கிறதுக்கு வழி இல்லவே இல்லைங்கிறார் ஒரு சின்ன ஒரு கதைதெல்லாம் சொல்லியிருக்கேன் ஒருத்த மட்டும் சொல்லி முடிக்கிறேன் ஏன்னா இவனுக்கு வந்து எப்படின்னா எல்லா கர்மமும் அழிஞ்சு போச்சு பிராரத்த கர்மம் ஆகாமி கர்மம் எல்லா கர்ம வனையும் இல்லை ஞானம் வந் ஞா அறியாமையினால்தான் பிறக்கிறோமா இந்த ஞானம் வந்துருச்சுன்னா இவன் பிறக்கவே மாட்டேங்கிறார் ஒருத்தர் நாரதர் வந்து விஷ்ணுகிட்ட போய் கேட்டாரான் உலகத்திலே நீங்கள் யாருக்கு ரொம்ப அனுகிரகம் பண்ணியிருக்கீங்க அவங்கள பார்க்குறோம்னு சொல்லி அவர் சொன்னாரா இனி யா யாராவது ரொம்ப அனுகிரகம் பண்ணி ஹையஸ்ட்டு அனுகிரகம் பண்ணால் பாருங்க கூட்டு சரி வானை கூப்பிட்டு வந்தாரான் புலவத்துக்கு வந்தாங்களாம் காட்டு வலி கூப்பிட்டு போகும்போது ஒருத்தர் ரோட்டோரத்தில் ஒத்தையடிப்பா அதை வெயில் அடிச்சிக்கிட்டு இருக்கு எலும்பு தோலுமா ஏதோ சாக பழைய கிடந்திருக்கான் முனைங்கிட்டே இருந்திருக்கான் ஏதோ தண்ணி கேட்டுருக்கான் இவனை பாருன்ற ஏதோ கேட்குறான் தண்ணி வா தண்ணி எடுத்து ரெண்டு பேரும் போனாங்க அவர் புளி வந்துச்சு அடிச்சு சாப்பிட்டுச்சான் உடனே அவர் கேட்டாரான் என்ன இப்படி பா என்ன பாவம் செஞ்சான் இவனுக்குத்தே இந்த உலகத்துலேயே ஹையஸ்ட்டு அனுகிரகம் பண்ணேன் அப்படின்னாரான் வேடிக்கையா இல்லை இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம் அவர் என்ன சொன்னார் அவன் எப்படி இருந்தான் எப்படி வாழ்ந்தேன் எப்படி சாகிறியான்னு பார்க்காத அவன் ஞானத்தோட செத்தான் அவனுக்கு எந்த ஞானம் வேணுமோ அதை நிறைவாக கொடுத்துட்டேன் அவன் மனசுல அணுவல கூட துக்கம் கிடையாது சும்மாத உடம்புல இருந்தான் காட்டில் இருந்தால் இறந்துட்டான் புளி அடித்து செத்தான் அவன் மீண்டும் பறக்க மாட்டான் என்னுடைய ஹையஸ்ட் அனுக்கிரகம் இந்த ஞானத்தை கொடுத்து பிறவாமல் செய்வது அப்படிங்கிறார் அதனால் இதுதான் ஹையஸ்ட்டு அனுகிறாங்கிறாரு ஞானத்தை இப்போ அவங்க நல்ல சந்தோஷமாக வீட்டில் ஆனந்தமாக சாகலாம் எங்கேயும் ஒரு மோசமான சூழ்நிலை சாகலாம் ஞானம் வந்தாச்சுன்னா எப்படி போனால் என்ன இந்த உடம்பு போக போகுது தண்டியில் போனால் என்ன சில சன்னியாசிகள் போதும்ட்டு ஆற்றையே போயிடுவாங்க அவங்களுக்கு மட்டும் தற்கொலைக்கு அனுமதி உண்டு ஞானம் வந்து சன்னியாசிக்கு போதும்ட்டான்ட்டு கங்கையில் போயிடுவாங்களாம் சில சன்னியாசிகளுக்கு மற்றவங்க தற்கொலை பண்ணவே கூடாது பெரிய பாவம்ங்கிறாங்க சாஸ்திரமே சொல்லியிருக்கு சூசைடு பண்ணுறது மாதிரி பாவ உலகத்தில் எதுவுமே கிடையாது சூசைடே பண்ணக்கூடாது ஏன்னா பண்ண பிறகு அவன் பண்ணுற அவஸ்தை இருக்கே அவ்வளோ அவஸ்தை விவேகானந்தர் உட்காந்து உபன்யாசம் பண்ணிக்கிற ஒரு ஆவி வந்து கா ஒரு இப்படி நம்ம ஆசீர்வாதம் பண்ணுறாரு என்னென்னு கேட்குறாங்க அது சூசைடு பண்ணிட்டு வந்துருச்சு அந்த ஆவி அதை அலைஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு என்கிட்ட வந்து விமோச்சனம் கேட்குது நான் விமோச்சனம் பண்ணேன்னு சொல்கிறார் அவருக்கு செத்தியெல்லாம் இருக்குது ஏன்னா அவ்வளோ வேதனை இருக்குமா எப்படி மரணம் அடையுதுங்கிறது ஞானம் வந்தாச்சுன்னா எப்படி இறந்தாலும் அவனுக்கு மீண்டும் பிறவி இல்லவே இல்லை அப்படிங்கிறார் இதுதான் விதேக முக்தி இருக்கும்பொழுதே கஷ்டமில்லாமல் ஆனந்தமாக இருப்பது ஜீவன் முக்தி இறந்த பிறகு பிறக்காமல் இருப்பது விதேக முக்தி கர்மயோகம் செஞ்சு ஞான யோகத்துக்கு வந்தா இந்த ரெண்டு பலன் இந்த உலகத்தில் வாழும் பொழுதே ஆனந்தமாக வாழ முடியும் பிறகு இறந்த பிறகு மீண்டும் பிறவா நிலையை அடைய முடியும் இந்த இரண்டு பலனும் கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிறார் திருக்குறளை சொல்லி நிறைவு பண்றேன் ஜீவன் முக்திக்கு விதேக முக்திக்கு அழகா திருக்குறளை சொல்றார் வெய்யுணர்தல்ங்கிற அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசரு காட்சி அவர்க்குங்கிறார் முப்பத்தி அதிகாரம் இரண்டாவது குரல் அறியாமை நீங்கி தெந்தவருக்கு ஞானம் பெற்று அறியாமை நீங்கி தெளிந்தவருக்கு அவர் கண்ட உண்மை இன்பத்தை தரும் இந்த ஞானம் வந்துருச்சுனாலே சந்தோஷம் வந்துருமா அடுத்த குரல் பாரு குரல் மூணாவது குரல் ஐயத்தின் நீங்கி தெளிந்தாருக்கு வையத்தின் வானம் நனிய துடைத்துங்கிறார் அதாவது இந்த கேட்டம் ஞானம் வந்தாச்சு இன்பம் கிடைச்சாச்சு சந்தேகம் வருது ஐயத்தின் நீங்கி சந்தேகம் தெளிவிட்டா சொற்கவே பக்கத்தில் இருக்குங்கிறார் சொர்க்கத்தில் சந்தோஷமாக இருக்கணும் அது இங்கேயே கிடச்சிருப்பாள் அவனுக்கு ஐயகம் பக்கத்தில் சொர்க்கம் வந்துருச்சுங்கிறார் வள்ளுவர் சொல்கிறார் நான் சொல்ல இந்த அறிவு வந்தால் ஐயத்தின் நீங்கி தெளிந்தவருக்கு அப்படிங்கிறார் பிறகு இன்னொன்று பாருங்கள் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றின் நாமம் கெடக்கடும் நோய்கிறார் இது அதே அதிகாரத்தில் சொல்கிறார் இங்கே என்னன்னா மயக்கம்னு அறியாமை இந்த அறியாமல் போனால் ஆசையும் கோபமும் நீங்கிறோம் இது மூணும் போயிருச்சுன்னா துன்பங்கிறத இல்லவே இல்லைங்கிறார் ஆசை கோபம் அறியாமை எனும் இருள் பண்புகளை ஒழித்து விட்டால் எல்லா துன்பங்களும் ஒளிந்து விடும் ஒரு துன்பம் இருக்காது அப்படிங்கிறார் இது ஜீவன் முக்தி விதேக அதே குரலில் சொல்லா இருப்பாங்க கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாரா நெறியங்கிறார் அதாவது நல்லா படிச்சு இந்த மெய்ப்பொருள் தத்துவத்தை நான் யார் கடவுள் யார் உலகம் யார் உண்மை பொருளை உணர்ந்தவருக்கு மீண்டும் மீண்டும் பிறவிக்கும் துன்பம் இல்லைங்கிறார் மீண்டும் வாரி மீண்டும் இந்த உலகத்துக்கு வரவே மாட்டாங்கிறார் அவர் வள்ளுவர் சொல்றார் இது விதேக முக்தி இன்னொரு குரல் ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு நன்றாக ஆராய்ந்து மெய்ப்பொருள் கண்டவருக்கு நிச்சயமாக பிறப்பு இல்லைங்கிறார் வள்ளுவர் சொல்லியிருக்காரு அதனால நாம் என்ன பண்ணனும் கர்மயோகம் செஞ்சு ஞான யோகத்துக்கு வந்து இந்த மோட்சத்தை அடைந்து இவ்வுலகிலும் இன்பமாக இருந்து மறு உலகிலும் பிறக்காமல் இருக்கக்கூடிய வாய்ப்பை நாம் பெறவுமோம் இது நம்மளுடைய சாதனை அடுத்து ஒரு மூணு குரல் என்ன மூணு ஸ்லோகத்தில் தியான யோகத்தை பற்றி சுருக்கமாக சொல்லி முடிக்கிறார் தியானம் எப்படி பண்ணணும் அதில் மனசை அடக்கணும் உட்காரணும் உடம்பை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி தியானம் எப்படி செய் அதில் நிறையா அந்த அத்தியாயமே இருக்குது நம்ம அங்கே படி பார்த்துக்கலாம் இங்கே அதிகமாக தியானம் பண்ணுறது கடவுளுக்காக மோட்சத்தை அடையிறதுக்காக பண்ணணும் சில பேர் தியான சித்திக்காக பண்ணுவாங்க சக்தி வரணும் ஆற்றல் வரணும்லாம் பண்ணுவாங்க இங்கே அது கிடைக்கும் தன் ஏரியாமல் கிடைக்கும் நோக்கம் கடவுளை அடைவதற்காக பண்ண வேண்டும் அப்படிங்கிறாரு தத்துவ ரீதியாக அறிஞ்சு தியானம் பண்ணணும் இதை பற்றி விரிவான விளக்கம் இங்கே மூணு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காரு சுருக்கமாக விரிவான விளக்கம் ஆறாவது அத்தியாயத்தில் சொல்ல போகிறாரு அங்கே போய் நாம் பார்த்துக்கலாம் இப்போ நாம் இந்த அத்தியாயத்தில் என்னென்ன கருத்து பார்த்துருக்கோம் இரண்டு விதமான வாழ்க்கை முறை இல்லறம் துறவரம் அந்த ரெண்டில் எது நல்லது இல்லறம் தான் நல்லது துறவரம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் இல்லறத்துலையே முறையாக வாழணும் என்ன சாதனை பண்ணணும் கர்மயோகம் செய்யணும் ஞானயோகம் செய்யணும் ரெண்டு சாதனை கர்மயோகங்கிறது நம்மளுடைய கடமைகளை முறையாக கடவுள் வழிபாட்டுடன் அந்த கர்மயோகத்தில் சின்ன விதிமுறைப்படி செய்வது கர்மயோகம் ஞான யோகம் என தத்துவ விஷயங்களை குரு குருவின் மூலமாக கேட்டு சிந்தித்து தெளிவுபெறுவது ஞானயோகம் இந்த ரெண்டையும் செஞ்சோம்னா பலன் கிடைக்கும் ஜீவன் முக்தி விதேக முக்தி இவ்வுலகத்திலே ஆனந்தமாக வாழலாம் இறந்த பிறகு மீண்டும் பிறவா நிலையை அடையலாம் பிறகு தியான யோகம் அது எப்படி பண்ணணுங்க சுருக்கமாக சொல்லியிருக்கார் அதை பற்றி நான் அதிகமாக விளக்கலை அது அடுத்த வகையாக நம்ம இதோட இந்த அத்தியாயத்தினுடைய சாரம் முடிந்தது